நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமிழ் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் ஆழ்வார்கள் சந்ததியில் ஒன்பதாவது ஆழ்வாராக திருவபதாரம் பண்ணியவர் நிச்சுலா புரிங்கிற விபதேசம் ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலே திரு உரையூர் என்று பெயர் பெற்ற அத்வதேசம் அந்த உறையூரிலே கார்த்திக மாசம் ரோஹிணி நன்னாள் திருவுபதாரம் பண்ணினார் ஆழ்வார் அவ்வாழ்வாருக்குண்டான தனிச்சிறப்பு ரங்கநாதனை கண்டார் அவன கண்ட கண்களாலே மத்தொந்தனை ஒரு நாளும் காண மாட்டோம் என்று பணித்தார் ரங்கநாதனுடைய திருவடிகளிலேயே அந்த தியானம் ஆனார்ங்கிறது திருப்பானாழ்வாருக்குண்டான தனிச்சிறப்பு ஓரோர் ஆழ்வாருக்கு ஓரோரிடத்திலே பரமோசப் பிராப்தி ஏற்பட்டிருக்கலாம் அது வெளியிலே ஆனால் அவனுடைய திருமேனியோடய கூட அந்த திருவரங்கத்திலேயே பிராப்தி ஏற்பட்டது திருப்பானாழ்வாருங்கிற மகனீயர் ஒருத்தருக்குத்தான் அந்த ஆழ்வார் பிறந்தது பாணர்குலம் நம்பாடுவான் கவிஞன் பிறந்தான் பாணர்குலத்திலே அதுக்கப்புறம் திருப்பானாழ்வார் தோன்றினார் பாணர் குலத்தே வராக புராணத்தில் திருக்குறங்குடி நம்பி ஓரொரு தரையும் ஏகாதசி துவாதசியும் போது திருக்குறங்குடி நம்பிக்கு போய் பல்லாண்டு இசை பாடுவனாம் போய் நிற்கிறான் வீணைய மீட்டுகிறான் நம்பிக்கு பாஷரத்தை சமர்ப்பிப்பன் ஆனா பிறந்தது பாணர் குலத்தே பிராமண குலத்தே அண்ணு ஒரு தடவை பாசரம் பாட போயிட்டு இருக்கே பிரம்ம ராட்சசானது பிடித்து கொண்டது நம்பாடுவானை உண்ண போகிறேன் இல்லையா போயிட்டு இருக்கேன் திருக்குறங்குடி நம்பிய பாட பாடிவிட்டு திரும்பி வந்த நிற்பாடு நான் உன்னிடத்திலேயே வந்து சேர்ந்து கவரப்படாதேன்னு தெரிவித்தான் நம்பாடுவான் ஆறானு பிராணனத்தான திரும்பி வந்து தரேன் ஒத்துப்பர்களா நீ வரமாட்டாய் ஒன்னு நான் இப்ப வரமாட்டேன் இப்பவே சாப்பிட்டு விட வேண்டும் சொல்லிட்டு பிரம்ம ரட்சு நம்பாடுவான் சத்திய பிரதிஜா பண்ண ஆரம்பிச்சான் எதுமே நாதமே புனகா நான் திரும்பி வரவில்லை எனக்கு இந்த பாப்பம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் ஒரு ஒரு பாப்பமா வரட்டும் வரட்டும் பிரதிஜை பண்ணினான் நம்பாடுவான் எந்த பிரதிஜைக்கும் மசியவில்லை அந்த பிரம்ம ரட்சஸ் அவன் கைய விடாப்பிடியாக பிடித்திருக்க கடைசியில் ஒரு பிரதிக் வாசுதேவசர் சமாத்மா சுலபுதேவனே எல்லாம் சத்யம் சத்யம் புனத்துச்சத்தை வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்த்வம் பரம் மத்த பரதரன் நான்கத்து கிஞ்சிதட்சு தனஞ்சயா இன்னி சாஸ்திரங்கள் எல்லாம் ஊஷிக்கின்றனவே வாசுதேவன் கேசவனே தெய்வம்னு அந்த வாசுதேவனோட இன்னொருத்தன் ஒப்பன் எந்த நரக்கம் எனக்கு சம்பவிக்குமோ அது கிடைக்கட்டும் என்ன சத்திய பிரதிகை பண்ண பிடிச்ச பிடிச்ச பிரம்ம ரக்ஷத்தை உட்டு அடுத்த நிமிஷம் இந்த பிரத்திகைக்கு மேல நான் எதையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு கைய விட்டு விட நேரம் போய் சேர்ந்தான் நம்பிக்கை அற்புதமா பண்ணிசைத்து பாடினான் திரும்பி வந்து வந்த பிற்பாடு நேரம் அந்த பிரம்மரக்ஷோட வாசல வந்துட்டா இப்ப நீ சாப்பிடலாம்னா யோசித்தது உணவாகலான்னு சொல்றான் இந்த பிரம்ம ரக்ஷத்தாலே பார்த்து பிரார்த்திக்கிறது நீ போய் பாசுரம் பாடிட்டு வந்திருப்பியே அதன் பலத்தை எனக்கு கொடுத்து சாப்ப விமோசனம் நான் தேவனா போய் சேரணும் கேட்டது பிரம்ம ரட்சஸ் ஒன் சமாதானம் நான் பலத்துக்காக பாடி அன்னோ உன்னிடத்துல அந்த பழத்தை கொடுக்க நான் பலத்தை நினைச்சு ஒரு நாள் பாடினது கிடையாது பாட வேண்டிய அனுபவத்துக்காக பாடுவோமே தவிர என்ன பாடினது கிடையாது மாட்டேன்னு விட்டான் ஒரு பாட்டு பழத்தை கொடுனுது மாட்டேன்னு விட்டான் எதுவும் முடியாது ஆனா உனக்கு ஒரு காசை பண்றேன் நீ பாகவத்தை நான் மாறணும்னு ஆசைப்படுற இல்லையா என்ன என்னால பண்ண முடியும் உன்னுடைய பத்தியும் பகவான் இடத்துல பிரார்த்தித்து அவங்ககிட்டே நான் வாங்கி தர முடியும் இவ்வளவுதான் நான் பண்ண முடியுமே தவிர என் பலத்தை நான் கொடுக்க முடியாது உனக்காக வேணா நீயும் கெஞ்சுவோம் பிரார்த்திப்போம் அவன் கொடுத்தா வாங்கிக்கோன்னு சொல்லி பகவான் இடத்திலே விண்ணப்பித்து மோட்சத்தை பெற்று கொடுத்தாங்கிறது சரித்திரம் அதே போல இங்க திருப்பானாழ்வாள பாணர் குலத்திலே திருவதாரம் பண்ணி உள்ளார் அங்கு பாடினது இன்னிக்க ஸ்ரீரங்கத்துல உற்சவம் நடக்கிறது கற்பூர இந்த உற்சவத்துக்கு பேர் கற்பூரத்தோட பச்ச கற்பூரத்தோட ஏகாதசி முடிஞ்சிடும் துவாதசி எண்ணிக்கு விடியற் காலே பகவான் தானும் படியேறுங்கால் மேலப்படி மேற்கு படியில மேல ஏறுவர் அரையர் சுவாமிகள் தாளத்தோட பண்ணி சேர்த்து பாட பகவான் மேலே ஏரைச்சே பச்ச கற்பூரத்தை புரியா தூவர்கள் அற்புத சேவை இத சேவிக்கணுங்கிறதுக்காக விஜயரங்க சொக்கநாதன் வடக்கே ஆந்திரத்திலிருந்து தானும் வந்து சேர விஜயரங்கத்து மன்னவர்கள்லாம் சேவிக்க வந்தார் பெருமாள் மேல படியில கால வச்சுட்டார் கீழ்படியிலிருந்து ஏற ஆரம்பிச்சவர் கடைசி படியில வைக்க வந்து அரசு நிமிஷம் திருப்பி ஏத்தர முடியுமா பெருமாளை நான் சேவிக்கணும்னா இறக்கவும் முடியாது ஏத்தவும் முடியாது இனி நீ அடுத்த வருஷம் தான் கைசெய்ய காசி புறப்பாடு சேவிக்க முடியுமே இன்னைக்கு நடக்காதுன்னு மறுத்தார்கள் பகவான் நபருவாருடைய புறப்பாட்டினை இழந்து போனோம் நினைத்த இடத்தில் அங்கேயே மாறிப்போனான் விஜயரங்கன் இனி திரும்ப என் ஊருக்கு போவது கிடையாதுன்னு பிராணனை ரங்கநாதன் திருவடிகளிலேயே துறந்து அங்கேயே நின்றான் இந்த சரித்திரம் இன்னைக்கும் போனா மேலப்படிக்கு கீழே ஒரு கண்ணாடி பெட்டகத்துக்குள்ள பொம்மகள்லாம் வச்சிருப்பான் விஜயரங்கன் ராஜா அவன் மனைவி அவன் கூட வந்தவ இவர்கள் எல்லாரையும் அந்த இடத்திலே நாம் சேவிக்கலாம் இதெல்லாம் அந்த பாணர்குலத்துக்குண்டான ஏற்றம் வராக புராணத்திலே சொல்லப்பட்டது அதே பாணர்குலத்தில் திருப்பான்வார் திருவதாரம் பண்ணினார் ஸ்ரீரங்கத்துக்கு போவார் வாழ்கிறேன் என்னை இராய்த்து இராய்த்து பின்னாடி வந்துருவார் காவிரி கரையில போய் நிற்பவர் கண்ணம் மூடி கொள்ளுவர் வீணையை மீழ்த்துவர் வெங்கநாதனும் பாடுவர் திரும்ப வந்துருவர் இது நித்திய நடந்து காரியம் ஒரு லோகசாரங்க முனிவர் என்பார் பகவானுடைய கைங்கரத்தில் இருக்கிறவர் தீர்த்தம் கொண்டு போய் அவனுக்கு கைங்கரியம் பண்றவர் அவர் வந்து காவேரியில ஜரம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கார் ஸ்ரீரங்கத்தை இந்த சிறுபான் ஆழ்வார் அவர் தானும் முனி பண்ணி சேர்த்து பாடி இருந்தார் கண்ண மூடி ரங்கநாதன் அனுபவித்தபடியால் லோகசாரங்க முனிவர் வந்தது அவருக்கு தெரியல இந்த முனிவர் தள்ளிப்போ தள்ளிப்போ தாழ்புறத்துல பிறந்தவன் இடத்துல தீர்த்தம் எடுக்க முடியுமா அவர் நகர்ந்தா தான் எடுக்க முடியும் தள்ளிப்போன்னு சொன்னார் லோகசாரங்கர் இவருக்கு ஒன்னு காது கேட்காமல் போகார் ஒரு கல்லை எடுத்து மேலே போட்டார் இவர் போகணுங்கிறதுக்காக கல் நெத்தியிலே பட்டு ரத்தம் பிரவகிக்க தொடங்கித்து உடனே புரிந்தவர் ஐயோ தவறிடைத்தோம் பெரியவரிடத்தில் அபசாரப்பட்டுமே ஊட்டமா பயந்து போய் ஓடிப்பட்டார் திருப்பானாழ்வார் தன் ஊருக்கு ஒரு படத்தில் தீர்த்தத்தை எடுத்து முதுகலை தூக்கி வச்சிருந்தார் நேர நபெருமாள் திருவாராதனத்துக்கு போய் திருக்காப்பு கதவன் பார்க்க கதவுிறக்காமல் மறுவிட பகவன் என்ன ஆய்து கேட்க நம் அடியவனுடைய நெற்றியிலே பெருகின ஆறு ரத்தம் நம் நெத்தியிலே பெருகிறது என ரங்கநாதன் விஞ்சி ஆதரத்தோட திருப்பான அபசாரப்பட்டார் நம்மிடத்திலேயே அபசாரப்பட்டா போலே மறுபடியும் அவரை நீரே எப்படியாவது அழைத்துக் கொண்டு வந்து நம் முன்னால் நிறுத்தும் ஓடினார் லோகசாரங்க முனிவர் திருப்பானவார திரும்ப அழைச்சிக்கிறதுக்காக இவர் ஓடுறார் அவரும் ஓடுறார் இவன் நாவரமாட்டேன் ஸ்ரீரங்கத்துக்கு இந்த காலத்தில படலாமா மாட்டேன் மாட்டேன் மறுத்தார் சிறுப்பான் அவர் அப்படியே தூக்கி தன் தோளிலே உட்கார்த்தி வைத்துக் கொண்டார் லோகசாரங்க முடிவர் காரணம் என்ன உண்மை கால் தானே படப்படாது பட வேண்டாம் நிறைய மேல உட்காந்துக்கும் நான் அழைச்சின்னு போய் ரங்கநாதன் திருமுன்பே விடுகிறேன் இது அவன் ஆனை மறுப்பதற்கு நீரார் நானார் ரெண்டு பேரும் மறுக்க முடியாது வான் அழைச்சின்னு போயிட்டார் தெற்கு வாசல் வழியா அம்மா மண்டபத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு வீதியத்தனையும் கடந்து தெற்கு வாசலை கடந்து ரங்கவிலாச மண்டபத்தை எல்லாம் கடந்து அனுமார் சன்னிதி என்ன தொடடிக்குடி ஆழ்வாருடைய சன்னி என்ன சன்னிதி வாசல்களை எல்லாம் கடந்து ஆண்டாள் சன்னதியை கடந்து கார்த்திகை கோபுரவாசலையும் கடந்து உள்ளே ஆரியபட்டாள் வாசல் அழ்வார் சன்னதியை திருவடி தொழுது கருடனுடைய சன்னிதியை தொழுது கொண்டு ஆரிபட்டால் வாசலுக்குள்ளே புகுந்து துவஜ்தம்பத் அடியிலே விழுந்து சேவித்தார் திருப்பான் அங்கிருந்து உள்ள அழைச்சி வந்து ரங்கநாதனுடைய திருமண தூண்களுக்கு நடுவிலே நிறுத்தப்பட்டார் நிறுத்தி அப்ப பார்த்து பகவான் இடத்தில் வெளியிலேருந்து இடத்திலையும் பாடி வரார் கடைசி பாசரத் தமிட்டு ரங்கநாதன் திருமுன்பே பாடி தலை கட்டினார் இந்த பத்து பாசரங்கள் தான் அமலநாதி பிரான் அமலநாதிபிரான் பெயர் பெற்றன திருப்பான்வார் லோகசாரங்க முனிவருடைய தோழிலே ஆரோகணித்து வாசல் வாசல் வாசலாக கடந்து ரங்கநாதன் முன்னே வந்து நின்னு கடைசியாக அவனை பார்க்கிற வரைக்கும் பாடினவை பத்து பாசரங்கள் பாடி முடித்தார் அண்டர் அணி அரங்கன் என் அமுது என் அமுதனை கண்டகன்கள் அவனை கண்டகன்கள் இன்னொன்னு பார்க்காது பிரத்திக்க மண்ணினார் பார்க்கல அதோட முடிஞ்சு போட்டார் திருப்பானாழ்வார் சரித்திரம் இந்த பத்து பாசரங்கள் சம்பிரதாயத்தை அமலநாதிபெறான்னு பெயர் பெற்றன இதுல என்ன நாம புரிஞ்சுக்கணும் தன் அடியவனிடத்தே ஒருத்தன் அபசாரப்பட்டால் அவன் பொறுப்பது கிடையாது அதிமாத்திர கோபத்தோட அடுத்த நிமிஷம் அவரிடத்தில் அபராத கமணம் பணியே ஆகணும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இது பகவானுக்கு இருக்கிற பெரிய கல்யாண குணம் ஆசிரியர்களிடத்தே அபசாரத்தவம் பொறுக்கிறது கிடையாது கூறத்தாழ்வான் அழகா அதிமானுஷ ஸ்தவம் பாடினார் பஞ்சஸ்தவங்கள் அனுபவித்தார் கூறத்தாழ்வான் ஸ்ரீ வைகுண்டனத்துக்காக வைகுண்ட பெருமாளுக்காக ஸ்தவம் சுந்தரபாபு ஸ்தவம் திருமாலின் சோழமறை அழகருக்காக அதேபோல அதிமானுஷ்தனம் விபவாவதாரங்களுக்காக வரதராஜஸ்தவம் காஞ்சி தேவப்பெருமாளுக்காக ஸ்ரீஸ்தவம் பெரிய விராட்டியாருக்காக ஐந்து ஸ்தவங்கள் அதுல ஒரு ஸ்தவத்தில் தெரிவிக்கிற எது அபராத சஹசிரம் அஜசிரஜம்யஹிரியஉபாவகத் வரதேனச்சிரந்திரியிரும் விசும்ப பெருமான இடத்துல என்னமோ இரண் கசிப்பு எத்தனை வருஷமா அபச்சாரப்பட்டு இருக்கான் இன்னைக்கு நேத்தியா இந்த அபசாரப்படுறான் ஆயிரம் ஆண்டு காலமா பட்டு கவலையும் பட்டதா தெரியல வந்து சேர்ந்தானா அவன் இடத்துல அபச்சாரப்பட்டானா உனக்கு அடக்க முடியாத கோபமா நிருசரியாக நீ பகவான் வெளியிருந்து தோன்றினாரா இதெல்லாம் என்ன நாடகம்னு எனக்கு புரியலையே இன்னைக்கு புதுசாவா உன் இடத்துல இத்தனை ஆண்டுகளா பட்டது உன் மனத்துல படலையா ாலும்ன்னுிறாய் வினாடி அபசாரப்பட்டால் பொறுப்பது பகவானால் முடியவே முடியாது தெரிவிக்கிறான் அபராத கோட்டி மஜசிரஜம் அபராத கோட்டி பன்னீர் கடன் ஒரே நிமிஷம் தப்பு பண்ணிவிட்டேன்னு நினைத்து மனதார வருந்தி ஒரு கமல புஷ்பத்தை கொண்டு வந்து என்னுடைய திருவடியில போட்டுட்டு நிக்கட்டும் நான் அப்பவே விட்டுறேன் ஏசையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது கிடையாது இது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரே ஒரு வினாடி என் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டு கல்போட்டி காலம் தப்பு பண்ணேன்னு மனது வரந்தி நூறு கோடி புஷ்பங்களை கொண்டு வந்து என் திருவடியில் போட்டாலும் நக்ஷமாமி நக்ஷமாமி என்னிடத்துல எத்தனை காலம் அபசாரப்பட்டாலும் பொறுப்பேன் என் அடியவனிடத்துல ஒரு அபசாரத்த கூட நாம் பொறுப்பது கிடையாது இது வராக புராணத்திலே பூமி பிராட்டிய இடத்துல தெரிவிக்கிறான் ஆக பகவான் அடியவர்கள் அபச்சாரம் பொறுப்பதில்லை இதை உலகாரியன் ரொம்ப தெரிவித்தார் பாகவதாபச்சாரம் தான் விதம் கவிதம் பகவானிடத்தில் அபச்சாரப்படுவதே கூடாது பாகவத்தனிடத்தில் அபசாரப்பட்டுட்டோம்னா அது க்ரூரத்திலும் க்ரூரம் கடைசியா சொல்லுவார் இந்த சம்பிரதாய விஷயத்த வேதாந்தத்தோட அவ்வளவா ராமானுஜர் கலக்க மாட்டார் சீ பாஷ்யா வேதாந்தமா எழுச்சிட்டு போடுவர் அவ்வளவா சம்பிரதாயத்தை சொல்ல மாட்டார் ஆனா அதுல கூட என்ன பண்ணிட்டார் கடைசியா இவன் மோக் போகிறான் பக்தி பண்ணின உபாசகன் மோக் சென்று சேருவன் இது சொல்லியிருக்கு வேதாந்தத்தை ராமானுஜர் அதுக்கு பாஷ்யம்ட்டார் அது கடைசியில் சொன்னார் ஏவம் முக்தி பல அநியமகா ததவஸ்திருத்தேகே ததவஸ்திருத்தேகே இவன் முக்திக்கு சென்று சேரமாட்டான் இவன் என்னவனா உபாசனம் பண்ணிருக்கட்டான் எப்படி பக்தி பண்ணிருக்கட்டான் முக்தி கிடைக்காது இவனுக்கு எதனாலே கடைசியா பாகவதாபசாரம்ங்கிறது ஒண்ணு மிச்சம் இருந்தால் இவன் எத்தனை பக்தி பண்ணிருந்தாலாம் அத பகவான் பார்ப்பது கிடையாது தள்ளுகிறான் எங்கே கண்டோம் திருப்பானுவார் இடத்துல பார்க்கலையா ஒரு பிரகலாதன் இடத்துல பாக்கலையா ஒண்ணுமில்ல பாணர்குலம்னு பார்த்தானா ஒரு அசுரக்குடியில பிறந்த குழந்த பிரகலாதன் பார்த்தானா எதையும் பார்த்தான் அல்லன் பகவான் என் அர்ஜுனனுக்காக எத்தனை ஓட்டம் ஓடினா எத்தனையோ பானத்தை கண்ணன் பேர்ல போட்டுடே இருந்தாராம் பீஷ்மர் ஆசையில கண்ணன் சிரிச்சுடே யுத்தம் பண்ணிட்டு இருந்தான் தான் ஓட்டினது தேரை பார்த்தார் பீஷ்மர் இனிமே இந்த கண்ணன் பேர்ல அம்பு போட்டு பிரயோஜனம் இல்லையா ஒன்னு போக வரமாட்டேங்கிறது அர்ஜுனன் அடிப்போம் அர்ஜுன கண்ணாக துளைத்தார் அடுத்தபட்ட அர்ஜுனனுக்கு தான் போடும் இந்த நிலை இந்த நிலையில கண்ணனுக்கு வந்தது கோபம் தான் ஏற்கனவே பிரதிகம் பண்ணிருந்தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் பீஷ்பாச்சாரியர் இவன் ஆயுதம் எடுக்க வைப்பேன் நான் பிரதிகம் பண்ணிட்டா ஆயுதம் எடுக்க மாட்டேன் பிரையே மறந்தான் கண்ணன் தன் அடியவன் நடக்கிற ஒரு அபசாரம் உடனே சேர்த்தட்டு இருக்குமா அங்கிருந்து கீழே குதித்தான் தன்னுடைய பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் பூமியிலே விழுந்து பொறல இந்த குதிச்ச வேகத்திலே தயிரும் பாலையும் வெண்ணையும் உண்ட திருமேனி முழு முழுங்கிற முசுமுசு திருமேனி இந்த பாரத்தை தாங்க முடியாமல் அதிர்ந்து போனால் பூமி பிராட்டி வேகமா ஓடி வந்தான் வந்த வேகத்தில் கையை தூக்கின உடனே கருதும் பொருது கை சக்கரத்தன் அதே விநாடி சக்கரத்தாழ்வான் வந்து நிற்கிற வேண்டிதான் கீழே இறங்கி மண்டி கொண்டு அமர்ந்தார் கண்வருத்தருள் வெண்ணிய கல்வபுத்தருள் ஏத்திரவா இந்த சக்கரம் எப்ப என் தலையை வாங்கும் என் அடிபணிய ி திரும்பி சென்றான்னு ஆஹா ஒரு அர்ஜுனிடத்துல அவசார போட்டுட்டா சத்திய வாக்கியன் அவனுக்கு வாக்கியத்தை மீறி தெரியவே தெரியாது அபகத பாப்மா விஜரஹா விமிருத்திஹூ விசோகஹா அச்சிகிச்சகா சத்தியதாமகா சத்தியசங்கல்பஹா சத்தியசங்கல்பன் எடுத்த முடிவு அவனிடத்துல மாறவே மாறாது அவன் போய் தன் வார்த்தையை மாற்றிக்கிறான்னா ஆருக்காக தன் அடியவன் அபசாரப்பட்டால் அத்தையும் மாற்றிக் கொள்ளுவன் பகவான் இது அங்கேயும் பார்க்கலாம் ராமனுக்கு அப்படி கோபம் வந்தது எதுனால கோபஸ் தன்னை ராவணன் அடிச்ச வரைக்கும் கோபம் வரலையா ஹனுமான் அடிக்க ஆரம்பித்தவுடன் கோபம் இப்ப வந்த கோபத்துக்கு பிரதிக்கப் போனான் அத்திய ராமசிய ராமத்துவம் பசந்துகே ராமனுடைய வீரம் என்னான்னு உலகத்தார் இன்று பார்க்கட்டும் இத்தன் நாள் நான் யுத்தமே பண்ணல இன்னைக்கு தான் போற்றி பாதுகாக்க வேணும் அவன் தான் என்பதை திருப்பான நமக்கு காட்டி கொடுத்தார் அவர் பாடின அத்பந்தம் அமலனாதிபான் அதுக்கு தனியன் செவிக்கிறார் பூர்வர்களா ஆ பாதச்சூட அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே மனத்தாலே முனிவாகனம் தம் இவருக்கு பேர் என்ன சிறுப்பான்னு பேரு அதை சொல்ல காண இந்த தனியில் முனிவாகனர் நம் முனியான லோக்கசாரங்க முனிவரையே வாதனமாக கொண்டவர் முனிவாகனம் எதுக்காக அதை சொல்ற அந்த எப்படி கதஞ ஞாபகம் தாத்தான் பாகவதற்கும் விஷயாந்தரங்கள் அவர் கண்ணிலே படாது பின்ன எது படும் தெரியுமா மத்திய கவேரது ஆத்மா இரண்டு காவேரிக்கு நடுவில் கிடக்கிறானே அரங்கன் அவனைத்தான் பார்ப்பர் அவனைத்தான் பாடுவர் அவனை கண்டு ஆனந்தப்படுவர் அதை தவிர தன் கண்ணுக்கு மற்றொன்றினை காட்ட மாட்டார் அந்த பகவான் கிடந்தானே அவனை எப்படி அனுபவித்தார் திருப்பானாழ்வார் திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக ஓரோரு பாசுரத்தால அனுபவித்துக் கொண்டு வருகிறார் ஆபாத சூட அனுபூய ஹரிம் ஷயானம் ஷயானம் ஹரிம் ஆபாத சூடம் அனுபூய கிடந்த அழகான பகவான் ரங்கநாதனை திருவடி தொடக்கமாக திருமுடியிராக அனுபவித்தார் திருப்பான் ஆழ்வார் இதே போல ஒரு இருபத்தோரு பாஷரம் பாடியிருக்கார் பெரிய ஆழ்வார் கண்ணன் பிறந்தான் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த எண்ண சொன்னம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தன் கலந்தளராயிட்டே கண்ணன் பிறந்தான் அடுத்த பதிவு சீத கடலுள் அமுதன்ன தேவகி பிரபழமான இருபத்தோரு பாசுரம் கண்ணன் பிறந்துட்டான் அவனை இப்ப படித்து வச்சிருக்கா கண்ணு சேமிச்சிருந்தா பெரியாள் வாழ்ந்த பெண்ணு யசோதை என்ன பண்றானா எல்லாரையும் கூப்பிடுறா எல்லாரும் வாங்கோ வாங்கோ கோபிமார்களே இந்த கண்ணனை என்ன பார்க்கணும் தெரியுமா சுவைத்து உண்ணும் பாதகமலம் காணீரே அவன் திருவடியை பாருங்க விரர்களை பாருங்க முழந்தாள் வந்து காணீரே சொடைகள் இருந்தவா காணீரே இடுப்பும் இருந்தவா காணீரே கைகள் இருந்தவா காணீரே நெத்தி இருந்தவா காணீரே இந்த ஓரோரு அவையவசத்தையும் பாருங்கோ பாருங்கோ பாருங்கோ என் அழகா இருக்கு குழந்தை ஊரார்களை கூட்டி காட்டுகிறார் பெரியாழ்வார் அது ஆபாத சூட அனுபவம் திருவடியிலிருந்து அனுபவித்தார் திருவடியிலேருந்து தலைவரிக்கும் அனுபவித்தார் திருப்பாழ்வார் ஆனா பிரம்மா ஒரு தர அனுபவிச்சார் அவர் என்ன பண்ணார்னா திருமுடியிலேந்து திருவடி வரிக்க அனுபவிச்சார் இதுலேயே வித்தியாசம் தெரிஞ்சுப்படும் இந்த பிரம்மாவுக்கும் ஆழ்வார்களுக்கு இருக்கிறது ஏன்னா பிரம்மாவுடைய பிரகாரம் என்ன நான் பெரியவன் இந்த எண்ண அவரை விட்டு போகவே போகாது அதனாலதான் முதல்ல தலையை பெய்ய வச்சான் திருவடி வரைக்கும் போனதுக்கு அவன் அகங்காரம் காரணம் அகங்காரம் உண்டா லேசமே கிடையாது ஆரம்பமே திருவடியை பத்தான் தெரியுமே தவிர அப்புறம் தானே திருவடியை பத்தினார்கள் ஆக திருப்பான் ஆழ்வார் அவர் ஆபாத சூட அனுபவம் பெரியாழ்வார் அவர் ஒரு ஆபாத சூட அனுபவம் கடைசியாக பிரம்மா அவன் சூடத்திலிருந்து தொடங்கி தலை திருவடி தொடக்கமாக தானும் அனுபவித்தான் இவர்கள் எல்லாமே அனுபவித்தது எத்தை ஆபாத சூடம் அனுபூய அரிம்சையானம் எந்தெந்த அவயவத்தை அனுபவித்தார் தமிழ் தனியு சொல்றது காட்டவை கண்ட பாதகமலம் நல்ல ஆடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமிழ் கண்கள் மேனி ஆக ஒன்பது பாசனம் ஒன்பது அவயவங்கள் கடைசி பாசரத்தாலே இந்த எல்லாத்தையும் கூடினுடைய ரங்கநாதனருக்கானே போரும் அவனை கண்டேன் காண மாட்டேன் முடிச்சுட்டார் திருப்பானாழ்வார் ஒன்பது பாசரங்கள் ஒன்பது அவயவங்களுக்காக அதில் முதல் பாசரத்தை அமைத்தார் அமலன் ஆதிபிரான் அடியார் கண்ணை ஆட்படுத்த விமலன் பின்னவர்களோன் விளையாறு கோழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிமானவன் மேழ்மகில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்தார் ஆடை பகவானுடையது அது ரெண்டாவது கோஷலத்துக்கு முன்னாடி சொல்றார் நேர்மதல் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளனா ஒக்குன்னது திருக்கமலபாதம் முதல்ல ஆரம்பிக்கிறது திருவடியிலிருந்து திருவடியிலிருந்து கடைசியில திருமொடி வரைக்கும் பாட வேண்டியவர் திருவடியை பாடுகிறார் இந்த கோஷலத்தாலே திருக்கமலபாதம் திருப்பாதம் கமலபாதம் ரெண்டு விதமா இருக்குமா பாதம் இப்போ அந்த பாதங்கள் என் கண்ணில் உள்ளனா ஒக்குன்னது வந்து என் கண்ணுக்குள்ள அமர்ந்து விட்டது அது எப்படி சாமி அமர இவர் இருக்கிறது உரையூரில் பகவான் இருக்கிறதோ ஸ்ரீரங்கத்திலே இது எப்படி உறையூருக்கு வரும்னா அது எவ்வளவு தூரம் அந்த திருவடி என்னை தேடி வந்தது தெரியுமா முதல்ல கிழக்கு வாசல உடச்சது உத்தரவீதியை தாண்டித்து சித்திர வீதியை தாண்டித்து அடையவளைந்தான தாண்டித்து நான் இருக்கிற ஊரளவுக்கு வந்து சேர்ந்தது வந்து என் கண்களை மூடினேன் பகவான நான் பார்க்க மாட்டேன் என்ன சொல்லி கண்களை மூடினுட்டேன் மெனக்கட்டு கண்களை பிடித்து தரந்து என் கண்ணில் உள்ளனா ஒக்குன்னது இனி இந்த கண்ணை விட்டு அப்படி இப்படி போக மாட்டேன் என் கண்களுக்குள்ளேயே வந்து இருந்தனவாம் பகவானுடைய திருவடிகள் அப்படி நெருகேதுகமாக என்னை கட்டாட்சித்தான் நான் போனது கிடையாதுன்னா எங்கேயோ காவிரி கரையிலே நான் நிற்க அந்த திருவடியன்னோ என்ன தேடி வந்தது என்ன அதுவாக தன்னை வந்து பெற்ற பிரகாரத்தை சொல்றார் இந்த போஷரத்தே பரகதாரம் நாம் பற்றும் பற்றுதல் பரகத ஸ்வீகாரம் அவன் பற்றும் பற்றுதல் நாம் பற்றும் பற்றுதல் நழுவினாலும் நழுவலாம் அவன் பற்றும் பற்றுதல் நழுவவே நடுவாது ஆனா தான் அவனாக வந்து திருப்பாணாழ்வார பத்தினால் திருக்கமலபாதம் வந்து வந்து சொல் ரொம்ப முக்கியம் இது நான் போனது கிடையாது அவன் வந்தான் நானாகவா போயிருக்கேன் அவனாகசாரங்க முனிவரை அனுப்பி வைத்தான் அவன் வந்து திருக்கமல பாதத்தை என் கண்ணில் உள்ளன ஓக்குன்னு அந்த வந்த பாதங்கள் எப்படி இருக்கின்றன கமலபாதம் ரெண்டு விஷயம் சொன்ன என்ன தோன்றது கமலம்னா என்ன தோன்றது பாவனத்துவ போக்கியத்துவங்கள் இந்த ரெண்டு விஷயம் தோணும் திருப்பாதம் சொன்ன பாவனத்துவம் கமலபாதம் சொன்னா போக்கியத்துவம் எது பாவனத்தம்னா சுத்தி ரொம்ப சுச்சியா இருக்குன்ற அது பாவனத்துவம் போக்கியத்துவம்னா ருச்சி என்ன இனிமே என்ன இனிமே இந்த ரெண்டையும் உலகத்துல சேர்க்கறதுக்கு அக்கம் இப்ப நம்ம கிரகத்துல கழிவு பண்றா சாப்பிட்றோம் ரொம்ப சூப்பாவனம் என்ன நன்னா பாத்து பண்ணிருக்கா மடியும் ஆச்சாரமா பண்ணிருக்கா என்ன சுச்சியா இருக்கும்னா ஆமா நன்னா இருக்கும்னு சொல்லிடுவோம் ஆனா வாயில போட்டா அவ்வளவு ருச்சிக்குமா இருக்கலாம் ல்லாமல இருக்கலாம் இந்த ரெண்டுமே வாய்ப்புல பண்ணா கட கடற்கு போறோம் என்னிருப்பேட்டா சாமி உள்ள போய் பார்க்க வேண்டாம் அதை சொல்லிடுவோம் ருச்சி இருந்தா சுத்தமா இருக்காது சுத்தமா இருந்தா ருச்சி இருக்காது ஆனா இந்த திருவடி எப்படி இருக்குன்னு தெரியுமா சுத்தமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது திருப்பாதம் சுத்தமான திருவடினு விட்டார் கமலபாதம் பாதம் இனிமையான திருவடினு இனிமை சுத்தி ரெண்டு சேர்ந்து இருக்கிறது பகவத் தத்துவ பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்குன்னு இந்த கமலபாதம் எங்கிருந்து நீண்டது ஆறுடையது பாதம் அமலன் ஆதி பிரான் அடியார்கெண்ணை ஆட்படுத்த விமலன் பின்னவரு கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதி மாணவன் அரங்கத்தம்மான் முதல் சப்தம் அமலன் அடுத்தது ஆதி அடுத்தது திரான் மூனே சப்தத்திலே சம்பிரதாயத்தினுடைய எல்லா அர்த்தத்தையும் வச்சு விட்டார் நம்ம ஒரு ஒரு நாள் என்ன பார்த்துட்டு இருக்கோம் திருவாய்மொழியிலையும் தெரிவித்தேன் முதல் பாசரத்திலே தத்துவத்யம் உண்டு முதல் பாசரத்திலே விசிஷ்டாத்வை முதல் பாசரத்திலே அர்த்த பஞ்சகம் உண்டு திருப்பாவில பார்த்தோம் முதல் பாசரத்திலே விசிஷ்டா துவைதம் உண்டு தத்துவத்ரயம் உண்டு அர்த்த பஞ்சகம் உண்டு இப்ப பார்க்கலாம் விசிஷ்டாத்வைத்தம் முதல் பாசரத்திலே எங்கு உண்டு ஆமாதான் ஆதி அமலன் பகவான் தான் ஒரு குற்றம் கூட இல்லாதவன் பகவானிடத்துல குற்றம் கிடையவே கிடையாது மலம் மலம்னா தோஷம் ஆமாலாம் தோஷம் அர்ச்சவன் பகவான் தோஷமர்ச்சவன் சுவாமி வேதாந்த தேசிக்கினார் இதுக்கு முனிவாகன போகம்னு வியாக்கியானம் பண்ணார் அழகி மணவாட பெருமாள் நாயினார் ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை எப்பொழுதும் போல அழகான வியாக்கியானம் பண்ணார் மூணு மகாத்மாக்கள் சேர்ந்து வியாக்கியானம் அனுகிரகித்தார்கள் ஆமாலான் குற்றம் குற்றம் இல்லாதவன்னா அவருக்கு குற்றம் இல்லைன்னா பெரிய விஷயம் அவருக்கு என்னைக்குமே குற்றம் இல்லையா என்ன சொல்றாரு தெரியுமா தன்னை ஆசிரியித்தவனுடைய குற்றங்களையும் போக்கவல்லவன் தான் குற்றம் இல்லாதவன்கிறது மட்டுமில்ல தன்னை ஆசிரியத்தவர்களுடைய குக்கங்களையும் போக்குகிறான் ஆமாலான் இதத்தான் எம்பெருமானார் விடாம எழுதுவார் அவனுக்கு தோஷங்கள் கிடையாது குணங்கள் உண்டு இதான் எப்பொழுதுமே என்ன சாதிப்பர் கல்யாண குணீக தானகா அகில ஹேய பிரத்தனீக கல்யாணிக்க தானகா இந்த ரெண்டு விஷயம் எல்லா கத்தியத்திலையும் சக்கல விதமான தோஷங்களும் அவனை அண்டாது குணங்கள் எப்பொழுதும் அவனுடைய கிடக்கும் ஆமாலான் ஆஹா பகவான் நித்திய நிர்துஷ்டன் ஹேய பிரதிபடன் குத்தங்கள் அவன் அருகில வராது ஆச்சரியம் இல்லையே அவன் அண்டினவர்களுக்கு அருகிலேயும் அர்த்தம் அமலங்கிற சொல் மோட்ச பிரதத்தை குறிக்கும் இது முனிவாகன போகத்திலேயான மோக்ஷத்தையே வாரி வழங்குகிறான் பகவான் ரங்கநாதன் அமலன் விட்டார் அடுத்த சப்தம் வைத்தார் ஆதி ஆதி ஆதின ஜாரண பூதன் இந்த சகத்துக்கெல்லாம் ஏக்க காரணமாக பகவான் இருக்கிறான் ஆதித்தோட எல்லா அர்த்தத்தையும் அடக்கினார் சுவாமி ஆதின என்ன காரணத்தும் தெரியுமா மூன்று வித காரணத்தும் சொல்லி உபாதான நிமித்த சகாரி காரணங்கள் எந்த ஒரு வஸ்துவ இந்த மூணு காரணம் இருந்தே ஆகணும் முதல்ல உபாதான காரணம் ஒரு கொடத்தை பண்ணணும்னா மனு வேணும் நிமித்த காரணம் கொடத்தை வேணும்னா குயவன் வேணும் சககாரி காரணம் அதுக்கு ஒரு சக்கரம் வேணும் ஒரு கொம்பு வேணும் இந்த மூணு இருந்தா தான் குடம் பண்ண முடியும் முதல்ல மண் வேணும் உபாதான காரணமாக அடுத்து கொயவன் வேணும் குடத்தை பண்றேன்னு சொல்றதுக்காக மூணாவது அந்த மண்ண தூக்கி ஒரு சக்கரத்துல வைக்கணும் அந்த சக்கரத்தை ஒரு கொம்பல வச்சு அப்படி சுத்தி விடணும் அது இப்படி சுத்தத்துக்கு ஆரம்பிக்கும் இந்த கையால விடிய மண் குடத்தை பிடித்தான்னா பிடிச்சிருவன் தானும் கொயவன் இந்த மூணு விதமான காரணம் உப்பாதான காரணம் மண்ணு நிமித்த காரணம் கொயவன் சககாரி காரணம் தண்டமும் சக்கரமும் இந்த மூணு காரணம் எல்லாத்துக்கும் வேணும் அந்த மூணுமே ஜெகத்துக்கு பிரம்மன் தான் பகவான் தான் திருவித குண்டு இதுல ஆச்சரியம் என்ன இந்த மூணு உலகத்துல ஒன்னா இருக்கவே இருக்காது கொயவனே மண் கொயவனே தண்டமும் சக்கரமும் மண்ணே தண்டமும் சக்கரமும் பார்த்தது மண்ணு தனி கொயவன் தனி தண்ட சக்கரங்கள் தனி ஆனா இங்க என்ன எடுத்து தெரியுமா அவன் தான் மண் அவன் தான் தண்ட சக்கரங்களும் அவன் தான் ஜெகத்துக்கு எல்லாமே தான் என்பதான் ஆதிங்கிற விசிஷ்டாத்வைத்தாலே தெரிவிக்கிறார் அல்வர் அமலன் ஆதி அடுத்து சொன்னார் அவனுக்கு காரணத்த மட்டுமன்னு உபகாரகன் பகவான் எத்தனை ஒத்தாச உதவிகளை எனக்காக பண்ணியிருக்கான் தெரியுமா ஒன்று இரண்டன்னு வாரி வாரி கொடுத்திருக்கிறான் பகவான் உபகாரகன் அமலங்கறத்தாலே நித்திய நிர்துஷ்டன் எந்த விதமான தோஷங்களும் அவன் பேர்ல தட்டாது ஆதிங்கிறதாலே ஜெகத்காரணத்துவம் இந்த ரெண்டையும் தான் உபயலிங்கம் உபயலிங்கம் சொல்லுவோம் இதே போல ஒரு ராஜாவுக்கு சக்கர சாமரங்களை போலே பகவானுக்கு இந்த ரெண்டு அசாதாரண சின்னங்கள் ராமன் சீதையனுடைய அந்த வெளியில வந்தான் போறான் என்ன சொல்றா கை கையின்னு பாக்குறதுக்காக பட்டாபிஷயம் இல்லையிட போறான் சமயத்துக்கு வாசல் வச்சு லட்சுமணன் உடனே வந்தான் சத்திர சாமர பாணிஸ்து லட்சமணா அனுஜகாம சத்திரத்தையும் சத்திர சாமரங்களோட வந்துட்டான் ராமன் ராஜ்யம் கிடையாது வெளியில வந்தான் லட்சுமணன் மறுபடியும் சத்திர சாமரத்தை பிடிக்க போனான் தடுத்துட்டான் லட்சுமணா இனி நமக்கு அது கிடையாது ராஜத்துவம் போடுனா சத்திர சாமரன் நமக்கு கூடாது ராஜாவா இருந்தா தானே முடியும் ஆஹ் ராஜான்னு இருந்தா அடையாளங்கள் சத்திரமும் சாமரமும் அதே போல ஈஸ்வரனன் இருந்தால் எது அடையாளம் அகிலீக தானத்துவம் இந்த பக்கத்திலே மோக் பிரதம் விட்டு பிரிக்க முடியாத அடையாளங்கள் அக்காரணத்துவம் மோக் பிரதத்தம் ஹேய பிரத்தனீகத்துவ கல்யாணிக தானத் துவங்கள் இது எல்லாம் பகவான விட்டு பிரியாதவை அமலன் ஆதி பிரான் சாதித்தார் அதுக்கு மேலே அடியார் கண்ணை ஆட்படுத்த விமலன் பிரான் பிரான்னா பெரிய உபகாரகம் என்ன உபகாரம் பண்ண ஒண்ணும் இல்ல இந்த ஆழ்வார் என்ன பெரிய குளத்தில பிறக்க வச்சுட்டானா பெரிய பெரிய சொத்து பணம் காசுகள்லாம் கொடுத்திருக்கானா ஒண்ணும் கொடுத்ததா தெரியல பண்ணிருக்கான் தெரியுமா அமலன் ஆதி தான் எனக்கு காட்டி கொடுத்தான் மகோபகாரம் இதுக்கு மேல வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் அவன் எங்கேயோ குழம்பி போய் சுத்தி திரிந்து கொண்டிருக்க அந்த கட்டம் என்ன தானு போயே தெருவுல விடாமல் இவன் அமலன் இவன் தான் ஆதின்னு காட்டி கொடுத்தானே போறோம்னா இதுக்கு மேல எந்த பெருமையும் எனக்கு தந்திருக்கவே வேண்டாம் உபகாரம் பண்ணி நில தொடர்ந்தார்வார் அமலன் ஆதி பிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் தன் அடியவர்களுக்கு அடியார்களுக்கு அவனை விட அவன் அடியார்களுக்கு ஆட்படுத்தினால் ஆச்சரியம் இது யார் கேட்டு முடிச்சா தெரியுமா கீழே தொண்டடிப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி கடைசியில் பாடினார் உன் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே இது முடிஞ்சது திருப்பள்ளி எழுச்சி எப்பவுமே திருப்பள்ளி எழுச்சிக்கு அடுத்தது தாமம் என்ன பாசரம் பாடுவோம் அடுத்து தான் அமல்நாதிபிரான் பாசரம் பாடணும் அமல்நாதிபிரான் ஆரம்பத்தில் திருப்பாழ்வார் என்ன சொல்லிட்டார் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் உன் அடியார்கெண்ணை ஆட்படுத்தாயேன்னு பாட்ட தொண்டடி முடிச்சார் திருப்பான்வார் அடியார் கெனை ஆட்படுத்த விமலன்டா அவர் கேட்டதுக்கு இவருக்கு கொடுத்துட்டான் போல் அவர் பாடுறது இவர் முதல்ல அந்த பாசரத்தை அவர் முடிச்சிட்டு போனார் இவர் தான் அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோல் அந்த விமலன் ஆர் தெரியுமா அவன்தான் விண்ணவர்கோல் நித்த சூரியர்களுக்கு நாயகன் ஆஹ முதல் பாசரத்தாலே எவன் ஜகத்காரணமோ எவன் மோட்ச பிரதம் பெற்றவனோ எந்த பகவான் குற்றங்கள் அண்டாமல் தோஷங்கள் இல்லாமல் குணிக்க தானனோ அந்த பகவானுடைய திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளனா ஒக்குனது அதுதான் என்னுடைய கண்களுக்குள்ளே வந்து சேர்ந்ததுன்னு கொண்டாடினார் அது திரு கமலபாதம் வந்ததுங்கிற சொல்லு இதுக்கு அடுத்த பாசரத்துல சென்றதுன்னு சொல்ல போற முதல் பாசரத்துல வந்ததுன்னு சொன்னாரா அடுத்த பாசரம் உலகமளந்த நிசாசரே கவர்ந்தவங்கனை காவுத்தான் கடியார்குளில் அரங்கத்தம்மான் அரைச்சு வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே சென்றதுங்கிறார் வந்தால் தான் செல்லும் எதுன்னு கேள்வி கேட்டு எது வந்தால் எது செல்லும் தெரியுமா முதல்ல அவனுடைய கிருப்பை வந்தால் இவனுடைய அபிநிவேசம் செல்லும் முதல்ல பகவான் பார்த்து திருப்பைய பொழிய வேண்டும் பொழிஞ்சுட்டான் இவன் தான் அவன் திருமேனியிலே ஆசைப்படுகிறான் அவனை அடையணும்னு ஆசைப்படுறான் இதே போல திருஷ்டாந்த் ரொம்ப தெரிவித்தார் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தைக்கு பாலூட்டி ஆகவேனும் பாலை எப்படி குடிக்கணும்னு அந்த குழந்தைக்கு முதல் நிமிஷம் தெரியாது என்ன பண்ணுவள் தன்னுடைய மார்பகத்தே அந்த குழந்தைய அணைத்து வைத்து எப்படி பாலை இழுக்க வேணும் இவ கற்று கொடுத்த விஷயம் தான் இங்கே தாயான பகவான் தன் திருக்கமல வரவிட்டால் ஷேயான ஜீவாத்மா தன் ஆசை அவனிடத்திலே காட்டுவன் இதுல அவன் கிடையாது இந்த தாய் பண்ணு விடா எனக்கு தெரியாது அந்த தாய் நிச்சயமாக செய்வன் பகவான் தான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ள ஒக்குன்னு பகவானுடைய திருப்படி வந்தது வந்ததைத்தான் வானமாமலையில் வைத்தார் ஆழ்வார் எங்கு வந்தது தெரியுமா ஆரனுக்கு நின் பாதமே சரணாகத் தந்துடிந்தாய் பகவன் உன் சரணத்தை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது நோத்தன் ஒன்பிலேயன் நுண் அறிவிலேன் ஆகிலும் இனி உண்ணவிட்டொன்னும் ஆட்சகி கின்றேன் அரவினடை அம்மானே சேர்த்து தாமரை சென்னலூடு மலர் சிறீ வீர மங்கலனர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே நீ இனிமே அங்கு கிடையாது அங்கிருந்து இங்கே வந்துட்டேன்னார் ஆனா பகவான் தாமத வந்துருவனா வந்து இந்த நஞ்சகத்துள்ள இருந்துருவன் சிறுப்பான் ஆழ்வார்க்கு கண்ணு வந்துட்டான் இந்த ஆழ்வார்களுடைய எந்த அவயவத்துக்குள்ள பகவான் போவன்னே சொல்ல முடியாது நம்மாழ்வார பார்த்தா சிறுமே நீழுக்க நான் தான் விட்டான் என்ன பண்ணார் தெரியுமா எனக்குள்ள பகவான் இருக்கான்னு உங்களுக்கு ஆசை இருக்கா எல்லாரும் போனோம் அழுவீர் எப்படி காட்டப்படி இருக்கா இருக்கான் இருக்கிறதோட இல்ல ஒரு பெருடைய கருடோதவன் நடக்கிறது என் உடம்புக்குள்ளே உங்களுக்கு தெரியுமா கருடோத்சவமா அது ஏசல் வீதி இல்லைன்னா நடக்கும் அது எப்படி உண்மை ஹிருதயத்துக்குள்ள கருடோத்சவம் நடத்த முடியும் கருடன் எவ்வளவு பெரியவர் பகவான் எவ்வளவு பெரியவன் உம்ம உள்ளத்துக்குள்ள நடக்குமான்னு கேட்டோன்னா அழ்வார் சொன்னா நடக்கிறது புகை வண்டி தூரத்துக்குள்ளார் யாரோட குழம்பு கருடன் கடகை வச்சு சத்தம் கேட்கலையான் எங்க கேட்கறதுன்னு ஒரு அழகா வைத்தார் வெள்ள சுரிசங்கூட அழி ஏந்தி தாமரக்கண்ணன் என் நெஞ்சினுடைய புள்ளைக்கடாக சங்கு எத்தனை பிடிச்சிருக்கான் பகவான் சங்கினோடும் நேமியோடும் பகவான் வெள்ள சுரிசங்கு ஆழி ஏந்தி தாமரக்கண்ணன் என் நெஞ்சினோடைய புள்ளைக்கடா வார்த்த காணீர் பிள்ளை வேத ஒலியம் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டோடியும் அரா திருப்பேரையில் சேர்வண்ணானே செந்திருப்பேரைங்கிற அற்புத திபதேசம் மகர நெடுங்குழைக்காதன் பகவான் செவசாதிக்கிறான் அந்த மகர நெடுங்குளை காதரை கூறுத்து அவன் என்ன பண்ணிட்டான் கருட இன்னைக்கு அந்த ரொம்ப முக்கியம் தூர்க்காரா எந்த உலகத்தினுடைய எந்த மூலையில இருந்தாலும் கருட நடக்கிறதுன்னா திரும்பி வந்துருவா ஏன்னா அந்த கருட சேவை பாடப்பட்ட கருட சேவை பகவான் கருட சேவை அந்த வீதியில இல்ல அழ்வாரி சொல்லிட்டார் என்னீர் காத வச்சு பாருங்க காதல படும் போகலாம் அவர் திருமேனில காத வச்சு கேட்கலாம் நிச்சயமா கருட சேவை கண்டுத்தான் இருப்பன் அந்த அழ்வார் தான் உள்ள வந்தார் அந்த விபதேசத்துல மட்டும் தனிச்சிறப்பு இந்த கருட நேரம் இருக்க மாட்டார் பெருமாளுக்கு அப்படி கொஞ்சம் தள்ளி இருப்பார் வேதாத்மாகேஸ்வர கண்ணாடி நாம பாத்துக்கிறோம் தேவையில்லை அவட ஒண்ணு அழகா நாம இருக்கல இருந்தாலும் விடாம கண்ணாடியை பாத்துக்கிறோம் பகவான் இருக்கிற அழகுக்கு எந்த கண்ணாடியில பாப்பன் இந்த கண்ணாடி காட்டினா அவனுக்கு போருமா ஏதோ நம்மால திருவாராதன பண்றோம் சிறீ சாமரம் காட்டுவோம் கண்ணாடியை பிடிப்பி காட்டுவோம் இந்த கண்ணாடி அவனை காட்டப்போறு அவனை கண்ணு போலே காட்டவல்ல கண்ணாடி வேதமேதான் அவனுக்கு கண்ணாடி வேதத்துலதான் தன்னை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுகிறான் அந்த வேதமே வந்து பிறந்தவர் தான் கருடம் எதுக்கு நேர கருடன் சன்னதியை வச்சிருக்காரு அவர் தான் கண்ணாடி பகவானுக்கு வேதமே உருவெடுத்தவர் கருத்மான் அவரை பார்த்து பார்த்து தன்னை கண்டுகொள்ளுகிறான் பகவான் இங்க என்ன எடுத்துனா அந்த ஊர் குழந்தைகள்லாம் விளையாடிட்டாலும் வாசல்ல வேத ஒலி விடா ஒலி பிள்ளைக்குழா விளையாட் ஒலி இந்த ஒலியெல்லாம் கேட்டுட்டே இருக்குமா எப்பவும் குழந்தைகள் விளையாடிட்டார் அதை பார்க்கணும்னு மகரனிடம் குடைக்காதருக்கு ஆசை என்ன பண்ணூறு கருடன் கருடனே இப்படி விலகி போம் இப்படி தள்ளி போனா குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி இருக்கான் அவர் ஒதுங்குட்டார் அதனாலதான் அந்த மட்டும் இன்னை வரைக்கும் இந்த கருடாழ்வான் தள்ளி செய்வ சாதிப்பர் இதுக்காக சொன்னா வந்து கண்ணில் உள்ளன கண்ணுக்குள்ள கமலபாதம் இருந்ததுன்னா திருப்பானாழ்வார் என் நெஞ்சுக்குள்ள அவனே வந்துட்டான் விட்டார் நம்மாழ்வார் எது வந்தது தனியா இல்ல கருடனோட கூட வேற வந்து சேர்ந்தானா இத்தோட நிற்கின்றார் நம்மாழ்வார் இந்த பெரியாழ்வார் இன்னொரு படி ஏறினர் அவர் சொன்னார் பனிக்கடலில் பள்ளி கோல பழகட்டு எந்த மனக்கடலுள் வாழ வந்த மாயமலாளன் நம்பி அவன் விட்டுட்டான் கீராப்தி அங்க இல்லே மனவதை இனி அங்க இல்லே எல்லாத்தையும் சிருட்டினுட்டானா அறவ தமளியனோடும் அரவிந்த பாவையின் தானு மகம்படி வந்து புகுந்து ஆதிசேகன் ஸ்ரீதேவி கைப்பிடிச்சு இழுத்து திருப்பார்கடலை ஒன்னும் இல்ல திருப்பார்கடலை சுருட்டினுட்டான் எல்லாத்தோடையும் வந்து என் மனத்தை கொண்டான் குழுங்குளி முகில்வண்ணன் பகவான் குட்டி சுத்தன் மனத்தை கோயில் கொண்ட கொழுங்குளிர் முகில்வண்ணன் ஆயரேறு அமரர்கோ ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்துக்கும் திருமேனிக்கும் திருக்கண்களுக்கும் பகவான் அதி மாத்திர அன்போடே போய் சேர்கிறான் அது திருக்கமலவாதம் வந்து என் கண்ணுடன் அவன் வரவேண்டியது வந்துட்டானா அடுத்து நான் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாமா முதல்ல நான் செஞ்சிருக்கணும் செய்யல அவன் முதல்ல செஞ்சு அதுக்கு பிரத்தியாவாகவன் நாம பண்ண வேண்டாமா அவன் வந்த பிறமும் நான் போகலன்னா வாழ்விக்கிறதுக்குலகமழந்த நிசாசரே கவர்ந்தன் பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினான் உவந்த உள்ளம் என்ன ஆனந்தம் என் ஆனந்தம் பெருமானுக்கு உவப்போலே எழுந்தான் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுறை என்ன ஆனந்தமா எல்லாருக்கும் நல்லது ஆனந்தம் ஒன்னு முதல் ஆனந்த இந்திரனுக்கு நல்லது பண்ணினேன் அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துட்டேன் மகாபலிக்கு நல்லது பண்ணேன் நானே பிச்சை எடுத்தேன்னு அவனுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டேன் அதே ஆழ்வார்களுக்கு நல்லது பண்ணேன் எனக்காக எனக்காகனு திருவிக்ரமாவதாரத்தை பாட வச்சுட்டேன் எனக்கு நல்லது பண்ணிட்டேன் ஆழ்வார்களை பேசிவிட்டேன் இத்தனை வேலை நான் ஒரே கல்லூரில எத்தனை மாங்க அடிச்சிருக்கான் பகவான் இப்ப எல்லாரையும் தானும் திருப்தி படுத்துட்டான் திருப்பான கடைச்சு விட்டார் திருவிக்கிரமாவத பாடி ஆழ்வார்கள் எல்லாரும் எனக்கு திருவிக்கிரமன் எனக்கு திருவிக்கிரமன் பாசுரம் பாடிக்கார் மகாபலி சக்கரவர்த்தி பேர் குத்துட்டேன் கொடை வள்ளல் நாராயணனுக்கே நான் தான் அவன் பேர் வாங்கி போயிட்டான் இந்திரனுக்கு மூணு ராஜ்யம் திரும்பி கிடைச்சி விடுத்த அவன் வாங்கிட்டு போயிட்டான் திருவிக்கிரமன இந்த காலத்தை எத்தனை பேருக்கு நல்லது செய்ய வேண்டுமோ எல்லாரையும் முடித்தான் பகவான் அந்த ராஜா எந்த ராஜா தேவர்களுக்கு அசுரர்களுக்கு அப்பப்ப சண்டை வரும் இந்த விசி போட்டான் அது மேல உட்காந்து தான் சண்டை போடுவேன் சரினா நான் வரையன் தான் என்ன பண்றது ஜெயிச்சா இவன் என்ன சொன்னாலும் ஒத்துட்டுதான் சரி நான் வரையன்னு காலமாடா வந்துட்டான் அந்த காலமாட்டினுடைய திமிழ் பேர்ல இந்த ராஜா ஏறி உட்கார்ந்துட்டான் திமில் தப்பு இருப்பிடமாக கொண்டவன் தப்பு அந்த ராஜாவுக்கு பேர் அந்த ராஜாவுடைய வம்சத்துல ராமன் வந்தானா தாக்குது அந்த வம்சத்துல பிறந்தபடியால தாக்கு இதே போல பிள்ளை வாசுதேவன் தசரதனுக்கு பிள்ளை தாசரி ஜனகனுக்கு பெண்ணு ஜானகி வம்சத்துல வந்தவன் காஸ்கிருதத்திலே ஒரே அர்த்தத்தை சொல்ல முடியும் மற்ற பாஷையில அந்த வேலை பண்ண முடியாது ஒரு சப்தத்தை சொல்லணும்னா இவன் இவனுக்கு பிள்ளை அப்படின்னு யூனிடி முறைக்கு சொல்லணும் நம்ம பாஷ்மே போட மாட்டான் தசரதனுக்கு பிள்ளைன்னா நம்மால தசரதனுக்கு பிள்ளைன்னா சொல்ல முடியும் வேற பேர் வைக்க முடியாது அங்க வச்சிருவான் தாசரி தாசரின் அபத்தியம் புமான் தாசரதி தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தவன் தாசரதின்னு விடுவான் சொல்றான் பெரிய பிராட்டியாருக்கு பங்கஜவல்லின்னு பேர் அதே போல பேர் வைக்கிறான் அர்த்தம் என்ன ஜலஜா ஜலஜம் தாமரை ஜலஜா தாமரையிலிருந்து தான் தோன்றினவள் தண்ணீரிலிருந்து தோன்றினது தாமரை தாமரையிலிருந்து தோன்றினவள் நாம தமிழ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா தாமரையிலிருந்து தோன்றினவள் தண்ணீரிலிருந்து தோன்றினான் சொல்ல முடியும் ஒரே சப்தம் வச்சு ஜலஜா பங்கஜா அக்ஷி வங்கடாட்சி புன்னரீகாட்ச என்று விடாமத்தான சம்ஸ்கிருத சப்தத்தில் சொல்லலாம் தாகுத்தா அதவார் அப்படியே இந்த பாசுரத்தில் எடுத்து நிபந்த நெல்முடியன் அண்ணன் நிசாச்சாரரை தவறவன்கணை தாகுத்தன் தடியார் கோயில் அரங்கத்தமான அவன் அவர் எல்லாருமே அங்கனா சந்தான் திருவிக்கிரமும் ரங்கநாதன் தான் இந்த ராமன் ரங்கநாதன் தான் அடியார்புடியில் ஆடையின் மேல் சென்றதாம சிந்தனையே அவன் ஆடை பேர்ல என் சிந்தனை போயிட்டு இந்த ஆடை எப்படி இருக்கான் சக்கர் வானமா செவந்து இருக்கான் இந்த கால உதய வேலை சாயங்காலத்தில் அர்த்தமன பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா ஒரு பக்கம் சூரியன் சக்கசவன் இன்னொரு பக்கம் கடலை பார்த்தோம்னா நீளமா தெரியும் கருநீளமா ஆகாசம் பார்த்தா இந்த மேகமத்தனி சகப்பு மஞ்சளும் ஒரு மாதிரி சகப்பும் சேர்ந்து இருக்கும் இந்த வரணம் ஒண்ணு ஆகாசத்தினுடைய சகப்பு மஞ்சள் சூரியனுடைய மஞ்சள் தங்கமான வரணத்துல இருக்கிறது கீழ நீல நிறமானது கடலுக்கு இருக்கிறது இந்த மூணையும் பார்த்தாப்புல இருக்கான் பகவான் திருமேனியை பார்த்த உடனே அழுவாருக்கு அது எப்படி சாமி இதுல எல்லாம் வந்ததுன்னா இருக்கே அவனுடைய திருமேனி நீல மேக சாமளனா கருநீளமான பகவான் ரங்கநாதனுடைய உடையாடை கச்சு என்கின்ற திருக்கணபுரமான ஆழ்வார் அவனை பார்த்து சொல்ற செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவலிகை கச்சு கச்சு கச்சா ரொம்ப அழகா சாத்தி தானா பெருமாள் கீழே செவ்வரத்த உடையாடை அதன் மேல் மேல ஒரு உத்தரம் சிவலிகை கச்சம் கட்டின் அப்படின்னு வேட்டியை அந்த மாதிரி காலை கட்டினால் இரவு எத்தனை ஆனாலும் எந்த வேலை பண்ணாலும் அசங்காமல் இருக்கிறது சரியா எங்கெங்க சொருகணுமோ அந்த இடத்துல ஒழுங்கா சுடுகி எவ்வளவு நீளம் விடணுமோ அதை சரியா விட்டு கட்டினா அசையவே அசையாது இன்னைக்கு இந்த வேட்டி கட்டிக்கிறது கட்டிக்க முடியும் தட்டாட பிரம்மச்சாரி கட்டு கட்டுறத விட கச்சம் கட்டிக்கிறதுல எத்தனையோ நன்மை உண்டு அது நிக்கிறாப்புல இன்னொன்னு நிக்கவே நிக்காது பகவான் அப்படி சாத்திட்டு இருக்கான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சன்னதாம சிந்தனையே ஆஹ் திருவடிய பாட பிடி திழித்தது ஆடை அந்த ஆடையை பாடினார் திருநீல வரணம் பகவானுக்கு மேல சாத்தி சிவப்பு வரணும் கைகளிலே திருத்தோள்களிலே சாத்தின் தாமரை முதலான மாலைகள் எத்தனை வரணத்தை சேமிப்பார் நீலத்தை சொல்லுவேனா தாமரையினுடைய சிவப்ப சொல்லுவேனா ஆடையினுடைய அறை சிவந்ததை சொல்லுவேனா இதுனியை சேர்த்த பகவானுடைய வரணத்தை சேமித்து போரும் போறோம் இந்த கண்ணு ஈசலை இனி தங்காது சரி அடுத்த இடத்துக்கு போவோம் அடுத்த பா மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்க தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் மகன் மேல் அயனை படைத்தது எழில் உந்தி உந்தி மேல தன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே இந்த உந்திங்கிற கொப்புள் பகவானுடைய கொப்புள் கொள்ள நாபி கமலம் அந்த உந்தி தாமலையை பாடுகிறார் ஆழ்வார் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் இவன் எங்க நின்னான் தெரியுமா ஸ்ரீரங்கநாதனை பாட வேண்டிய திருப்பானழ்வார் இவையிருந்து திருவேங்கடமுடையான பாடுபட்டார் சீனிவாசன் தொடிதான்பு மட்டும்தான் பெருமை சீனிவாசன் கிடையாது ஒத்துக்கிற சுவாமி ஆழ்வார் வைபவம் இப்ப பார்த்தா சொல்றேன் அரசு தெரியுமா ஒருத்தன் ஒரு இடத்துல நான் இவனை பத்தி பாடப்போனா அவன் எவ்வூரான் அப்படின்னு கேப்பாள இவர் எந்த ஊர்ல இருந்து வந்தவர் அப்படின்னு கேட்டா பதில் சொல்லணும் அந்த ஊரதுல எனக்கு நோக்கம் இல்ல இவ எங்க ஊருக்கு வந்திருக்கா இப்ப கிருஷ்ணன் இந்த ஊருக்கு வந்தார் இவர் எந்தூர்காரர் சொன்ன உடனே இவரு சென்னைல இருந்து வந்திருக்காரு திருவல்லிக்கணியை சேர்ந்தவர் உடனே நான் கேட்டேன் அது எப்படி உங்களுக்கு இந்தூர்லதான் ஆசை இருக்க திருவள்ளிக்கணின்னு சொன்னிருந்தா சாமி நான் எங்க திருவல்லிக்கணி சொல்ல போனேன் எங்களுக்கு வந்தவர் எந்த ஊர்னு கேட்டேன் அது திருவல்லிக்கணும்னா பதில் சொல்லிடுவோம் இல்லையோ திருப்பானவா சொன்னார் நான் பாட வந்தது ரங்கநாசனத்தான் இவன் எங்கேந்து வந்தான்னு விசாரித்த திருவேங்கடத்திலேருந்து வந்தான்னு சொன்னா பாடினேன் இதை தவிர நான் அந்தூர பாடெல்லாம் போல மந்திபாய் வடவேங்கட மாமரை வானவர்கள் சந்தி செய்ய மின்னான் அரங்க தரமையான் பரமோதத்திலேந்து ரங்கத்துக்கு வரணும்னு ஆசை இறங்கணும் இல்லையோ என்னைக்கு இறங்க செய்தே நேர பள்ளத்தில் குதிக்க முடியாது கைகால அடிபட்டு போடும் வலிக்கும் கொஞ்சம் மேட்டடத்துல இறங்கிப்போம் அப்புறம் கீழே பூமிக்கு வருவோம் பார்த்தான் பகவான் இந்த பூமியில எங்க மேடு இருக்கு இருந்தது ஏழு மலை சப்தகிடிங்கிற மேடு கண்டபட சரி முதல்ல பரமத்த இருக்கு கொஞ்சம் பூமிக்கும் கிட்டக்க இருக்கு நடுவாந்திரமா ஒரு இடத்த வந்துட்டான் நம்ம வீட்டுக்கு ஆரான விருந்தாளி வருவர் வந்த அவர் வாசக்கதவர் தளக்கிறோம் வாசல்லேயே பேசினார்னா அஞ்சு நிமிஷத்துல தலை போட அர்த்தம் கொஞ்சம் ஊஞ்சல் வரைக்கும் மறக்கமா அப்படின்னு கேட்டார்னா ஒரு ரெண்டு நாள் கட்டப்படணும் போல் இருக்கு இவர் அசையமாட்டார்னு அர்த்தம் படுக்க எங்க இருக்கு அப்படின்னு இனி நாமும் இவரும் இவ்வீட்டில் தான் முடிவுதான் போவர் அடுத்து வர வேண்டியது உள்ள வந்து இருப்பார் படுத்து நுட்டார் அசையவே போறதில்ல அதே போல திருவேங்கடமுடையான பாத்திரம் அவர் நின்னுதானே சேவை சாதிக்கிறார் அர்த்தம் என்ன எங்கயோ கிளம்பிண்டே இருக்காரு அர்த்தம் இந்த ரங்கநாதன் என்ன பண்ணார்னா படுத்து நுட்டார் இந்த இடத்தை விட்டு அசையவே போறதில்லைன்னு அர்த்தம் திருவேங்கடமுடையான் எதற்காக கிளம்பறதுக்காக புறப்பாடு எங்க புறப்பாடுன்னு கேட்டார் கொண்டேரங்கத்திற்கு அதுக்காகத்தான் கிளம்பி இருக்கேன் வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்து ரங்கநாதனாக வந்துட மாமரை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்க தரவினடையான் இது ஒரு அரையர் சுவாமியுடைய ஐதிஹ்யம் சொல்லுவார்கள் அரையரொத்தர் திருவேங்கட யாத்திரைக்கு போனோம்னு சொன்னாராம் நான் கீழே சொல்லிருக்கேன் ஒரு திருவேங்கட யாத்திரையை பத்தி போனவர் இந்த பதின்மர் பாடும் பெருமாள்னு பேசி தப்பா பண்ணிட்டாருன்னு இவர் அவர் இல்லை நூறு ஐவ சுவாமி ரங்கநாத யாத்திரை போலான்னு இருக்கேன் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார் சரி போயிட்டு வரோம் இவன் யாரையும் விடுறதுக்கு மனசு வராது ரங்கநாதன் ரொம்ப தன்னை தான் பாப்பார் சுயநலவாதி இன்னூத்தரை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது அவர்கிட்ட எல்லாரும் நியாயம் தானே எல்லாம் அவரதுதான் அப்புறம் அவர் நினைக்காத ஆறு நினைப்பார்கள் நாம நினைக்கிறது தான் தப்பே அவன் நினைப்பது தவறு கிடையாது உண்மையாகவே சொத்துக் கொடையவன் அவன் எங்கிட்ட சொத்து இருக்கணும் நினைக்கிறதுல அவனுக்கு என்ன தவறு வந்துட முடியும் ஆனா நாம் நினைக்கிறமே என்னிடத்துல இருக்கணும்னு அங்குதான் தப்பு நிகழும் ஏன்னா அவனுடைய சொத்தான ஆத்மாவை அவன் சொத்தான ஜகத்தை என்னுடையதுன்னு நினைக்க எனக்கு என்ன யோக்கியத்தை உண்டு கூடாது ஆகத்தானு பகவான் தங்கிட்டே இருக்கன ஆரையர் போறேன்னு சொல்ற தடுத்தா மனசு ரொம்ப வருத்தப்படுவர் இவரை வேற மாதிரிதான் முடிவு கொண்டு பார்த்தான் சரி யாரும் நீ போட்டு வரான் கொஞ்சம் திருப்பான ஒரு பாட்டு பாடினாரு போற அமல்நாத் பிரான் அதை மட்டும் ஒருத்தன தாளத்தை இசைத்து பாடும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு நீர் போனா பதினஞ்சு நாள் வரப்போறது எத்தனை நாள் நான் காத்துட்டு இருக்கணுமோ பாடிட்டு போமேன்னு சரி பாடுறேன் ஆரம்பிச்சார் அமர்நாத் முதல் பாட்டு பாடிட்டார் உவந்த உள்ளத்தனாய் இரண்டாவது பாட்டு பாடிட்டார் முன்னாள் பாட்டு வந்தது வந்திபாய் வடவேங்கட மாமலை மாணவர்கள் சந்தேகம் அரங்கத்தரவனையான் நின்னான் அரங்கத்தரவனையான் வடவேங்கட மாமலை நின்னான் அரங்கத்தரவனையான் நின்னான் அரையான் மாத்தி மாத்தி மாத்தி பாடினார் அரைய சுவாமி கேச்சு தாளத்து கே வச்சுட்டு அடியேன் திருவேங்கட யாத்திரை போகலைன்னு போகலை இப்பதானே போறீன்னு சொன்னிருந்தா அங்க நின்னவன் தான் இங்க சயனிச்சான்னு தெரிஞ்சு விட்டேன் இனிமே சேவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நானு திருப்பானாழ்வார் பாடி இருக்கார் ஆக வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தை செய்ய அரங்கத்து அரவனையான் அவன் நின்னான் இவன் கிடந்தான் அவன் முதல் ஸ்தானம் பரவதத்தில் இவன் கடைசி ஸ்தானம் பரவவதத்தில் அது காடும் வேடும் தெரியுமா ஏன் தெரியுமா நான் முதல்ல திருவாங்க நம்முடைய இடத்துல போவோம் எனக்கு ரொம்ப படுறேன் ரெண்டு வேளை சோர்ச்சுக்கு கூட சரியா வழி இல்ல இதுக்கான நீர் பாத்தீர்னா தேவை நீர் தான் செல்வத்துக்கு அதிபதிங்கிறார் மத்த பெருமாள் எல்லாம் அவாளே கட்டப்பட்டு இருக்கா அந்த கட்டம் இல்லாத இருக்கு ஒரு ஒரு திவ் தேசத்துக்கு போனோம்னா படற திருநாங்கூர் திவ்வதேசங்கள்லாம் பல உண்டு திவு தேசத்துல ஒரு இடத்துல போய் சேரணும் பார்த்தோம்னா அப்படியே கண்ணால பார்த்தது ரெண்டு மூணு இடத்துல தாயாருக்கு திருமங்கல்ய சூத்திரமே கிடையாது போடும் இதை விட பேசாம இருக்கணும் செஞ்சுட்டு விடணுமே தவிர போய் நிக்கிறோம்னா நம்ம வீட்டுல இது நடந்ததுன்னா பேசாம ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுல விளக்கரியலாம் பார்த்துட்டு நம்ம மனைவி ஒரு நாள் பூச்சூடலாம் பாத்துட்டு இருப்போமா குதிக்கிறோம் அங்க தாயாருக்கு சர்வலோ மகிழ்சி தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி ஜெகதாக விஷ்ணு பத்னி அந்த விஷ்ணு பத்னியினுடைய திருக்கழுத்தில திருவங்கல்ல இவனுக்கு இல்லாமல் போச்சுன்னா நம்ம நாமே கடிந்து கொள்ளலாமே தவிர மேற்கொண்டு ஆரையும் குத்தஞ்சோதி பிரயோஜனம் இல்லை அது ஏனோ சீவை இட்டவர்கள் அவ்வளவு தூரம் நோக்காமலே விட்டுட்டா ஒரு நாலாயிரம் பாசனம் ஒரு தகர பொட்டி இருந்ததுன்னா அதனுடைய தட்டுல வச்சு கற்பூரோங்களில் என்ன வேணும்னா என்ன திருவிழக்கரிக்க எண்ண கிடையாது ஒருவேளை பிரசாதம் வீட்டில் அர்ச்சகர் பண்ணி கொடுத்து அதையே நடந்து வர்ற வழக்கு தங்க கவசம் போடுறேசமும் இருக்கு தங்கம் காகிதத்தில் எழுதி பார்க்க கூட முடியாதேஷங்களும் உண்டு உயர்ந்தவன் திருவள்ளி எங்குடியோ திருத்தத்தி அம்பலமோ திருத்தேவனார் தொகையோ தாழ்ந்தது நினைக்க சீவக யோகியதை உண்டா திருவேங்குடைய அதே ஆழ்வார்தான் பாழ்னார் இந்த திருவள்ளி எங்குடியும் அதே ஆழ்வார் தான் பாழ்னர் இவனையும் நமக்கு முன்னாடி தெரியாது அவனையும் நமக்கு முன்னாடி தெரியாது தெரிந்தது ஆழ்வார்கள் மூலமாக அவ எவ்வளவு ஆசைப்பட்டு கைங்கிறமானம் சொல்லியிருக்காள் இந்த கைக்கிறதுக்காக போலமானா எத்தனையோ பேர் உதவிகள் பண்ணிட்டு இருக்கா உங்களிடத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு ஆயிட போறது அதை நான் ஒருத்தர் ஒரு மாலை ஒரு சரம் புட்பத்தை நான் பத்து ரூபாய் ஆகுமா ஒரு தாயாருக்கு ஒரு சரம் பெருமாளுக்கு ஒரு சரம் பத்து ரூபாய்க்கு மேலே இந்த புட்பத்தை நான் போறோம் இப்படிதான் திவ்வதேசங்களை பாதுகாக்க எப்படி குரங்கு என்ன பண்ணும் ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிடும் முடிஞ்சுப்படுத்தினா அடுத்த மரத்துக்கு போகணும் முடிஞ்சு படுத்துனா அடுத்த மரத்துக்கு போகும் முடிஞ்சதுன்னா அடுத்ததுக்கு போகும் அதே போல நீங்க என்ன பண்றீர்கள் தெரியுமா முதல் தரவை திருவேங்கடத்துக்கு போகச்சே எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறீ ஏதோ கொஞ்சம் கொடுக்கறான் அடுத்த போறச்சே வீடு இல்லையா வீட்டை வாங்கிக்கிறீர்கள் கல்யாணம் ஆகலைங்கிறீ கல்யாணத்தை பண்ணிக்கிறீள் பிள்ளை பரத்துலங்க பிள்ளைய வாங்கிக்கிறீள் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கிறது நீ இவ்வளவு பணம் வரல கொடுத்துட்டோம் அழ்வார் சொன்னார் இந்த ஓரொரு தடையும் குரங்கு ஒரு பழத்திலேருந்து இன்னொரு பழத்துக்கு தாவுகிறா நீங்களும் தாவுகிறீர்கள் அந்த பகவானே பழம்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீர்கள் மந்திபாய் வடவேங்கட மாமலை சந்தி செய்ய நின்னார் அவன் பழம் அன்னைக்கு முக்தி ஏதுவரா அவனை இன்னொரு பழத்தை கேட்க போனோம்னா அது அசப்பதம் அசப்பதம் மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்துல தான் நிற்க வேணும் நம்மையே வைக்கிறார் மந்திபாய் நீங்க தான் இரண்டாவது இல்லையில நான் தான் குரங்குனான் இந்த குரங்குகளுக்கு உபதேசம் பண்ண வந்தேனே நான் தான் குரங்கா இருக்கணும் நான் ஏதோ பாடிட்டு போறதை விட்டுட்டு இந்த ஒண்ணு மரியாதை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண நான் தான் நானும் அப்படிதான் தத்தி தத்தி திரிகிறேன் இந்த மரத்துல அந்த மரத்துக்கு போறேன் அந்த மரத்துல இந்த மரத்துக்கு போறேன் எப்படி போறேன் தெரியுமா திருவடிய பாடம் வந்தா அது பிடிச்சது அரைச்சு வந்து ஆடைக்கு தாவரேன் ஆடைய பாடம் வந்தா பிடிச்சு எழுவது உந்திக்கு தாவரேன் நானும் அவயவம் அபயவமா தாவரேன்னு நானும் ஒரு குரங்கு தான் நீங்க பலம் பலமா தாவுகிறீர்கள் நான் அங்கம் தாவரேன் பகவானிடத்தே தன்னையேந்தி வடவேங்கடமே வானவர்கள் சந்தி செய்யான் அரங்க தரவினையான் அந்தி போல் நிறை தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்ன அழகு என்ன அழகுங்கிற பகவானுடைய உந்தி இருக்க அப்படி சுழித்து கொண்டிருக்காது குலத்தாழ்வான் சேவ பெருமாள் சேவித்தார் இந்த சுழி இருக்கே உன்னுடைய இந்த நாபி எதுக்காக இருக்கு நாபிகி இந்த நாபி எப்படி இருக்காங்க ஆறு ஓட ஆரம்பிக்கிறது அருவி விழறுதான் மலைமையிலே இந்த அருவி கீழே கொட்டுறது இந்த கீழே கொட்டின உடனே அது பெரிய இடத்துல தேங்கும் தேங்கின உடனே ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும் பெருஷா இடம் இருக்கிற வரைக்கும் பெருசா ஓடும் கொஞ்சம் உடனே எப்படியாவது அந்த இடத்துக்குள்ள நுழையணும்னு கட்டப்பட்டு சுழல் ஏற்படும் அந்த இடத்தான் சுழல் அருவி மேலே இருந்து கிழவிடும் பெரிய இடத்துல ஓடும் இடம் சின்னதா போன உடனே வெளியில வர ஓட வரச்சே சுழலே அகப்படும் சுவாமி அழகா தெரிவித்தார் குரத்தாழ்வான் வரதராஜ பெருமாளை பார்த்து உன்னுடைய பூஞ்செய்ங்கிறது இருக்கே பகவான் அது இங்கே காத்திருந்தது உன்னுடைய கருணைங்கிறது கண்ணில் இந்த கருணைங்கிற அருவி புனிசேரி புரிஞ்ச வெளுப்பு வரணத்தை சேர்க்கிண்டு நேரம் திருமார்புல வந்து குதித்தது அது குதித்த உடனே செதறி தெரித்தது மஞ்சள் ஹாரம் நீலகாரம் சவப்புஹாரம் வரணம் வரணமா தீர்க்கம் தெளித்து அங்கிருந்து கிளம்பி உன்னுடைய பெரிய இடைப்பகுதி வழியாக மெதுவாக ஓடத்துக்கு ஆரம்பிச்சது அந்த திருமார்பு பகுதி தாண்டின உடனே இடை சிரித்திருக்கும் பகவானுக்கு சாமுதிரிகால என்ன சொல்றதுன்னா மேல அங்கங்கள் இருக்கிறபடியாலும் கீழே சில அங்கங்கள் இருக்கிறபடியாலும் நடுவிலே இடுப்பு இருக்க வேண்டும் என்று ஊகித்து தெரிஞ்சுக்கணுமா இடுப்புங்கிறது அப்படித்தான் இருக்கணும் இடுப்பு எவ்வளவு பெருசு இருக்கணும்னா நமக்கு இப்ப இடுப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அந்த மாதிரி இருக்கிறது இடுப்பு இல்லை மேல இருக்கு அங்கம் கீழே இருக்கு காலு இது மேலும் கீழே இருக்கிறபடியால நடுவுல ஏதோன்னு இருக்கணும் அப்படின்னு ஊகித்து செஞ்சுக்கணுமா இடுப்பை இடுப்பு எவ்ளோ பெருசு ராமனுக்கு இருக்கும் சீத்தைக்கு இருக்கும் தெரியுமா ஒரு புருஷனுக்கோ பெண்ணுக்கோ தன்னுடைய கட்ட விரலோட இப்படி விரல சேர்த்தான்னா இதுக்குள்ள இடுப்பு அடங்க வேண்டும் இப்படி இருந்தாதான் இது இடுப்புன்னு சமுதிரிக லட்சணம் சொல்றது இருக்கிறது பத்தி பேசி பெருமாளுக்கு பெரிய பெரிய போக என்ன தெரியுமா உன் கண்ணில் இருந்து ஒரு அறிவிப்பு அது சேர்த்துட்டுதான் அது பெரிய நீர்த்தேக்கம் திருமார்பல வந்து தேங்கித்தா இங்கிருந்து கிளம்பி இந்த பெரிய திருமார்பு வழியை இறங்க ஆரம்பிச்சுதா திடீர்னு இருப்பு சிரிப்பு போயிடுது அது எப்படி ஓடுறதுன்னு தெரியலையா ஓட தெரியாத உடனே நான் சுழல் ஏற்படுமா அந்த சுழல் தான் உன்னுடைய உந்தின்னு புரிஞ்சுட்டேன் தெரிவிக்கிறார் தெரியாமல் ஒரு சுழலே அகப்பட்டா போலே உந்தித்தாமரை பகவானுக்கு அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என் அழகு என் அழகு எழில் விஞ்சுட்டே போறதான் யார படைச்சது தெரியுமா பிரம்மாவையே படைத்தது பூவில் நான் படைத்த தேவன் அழ்வார் தெரிவித்தார் தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான் படைத்த தேவன் தேவனையல்லால் மற்றொருவருக்கு பூவும் பூஜனையும் தகுமே எவன் பிரம்மாவ்த்தன் நாபிகமலத்திரை இருத்தினானோ பூஜை அவனுக்குத்தான் பூ அவனுக்குத்தான் மற்ற பேர் ஆருக்கு நான் கொடுக்க மாட்டேன் சாஸ்திரம் சொல்லித்து யோ பிரம் விததாதி பூர்வம் யோவை வேதான்ச பிரகினோச்சி தஸ்மை தம்பதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுட்சிர்வை சரணமஹம் பிரபத்தியே எவன் பிரம்மாவர்த்தன் நாபிகமலத்திலே பிறப்பித்தானோ தெய்வம் அவன்தான் அவன் தான் தேவதேவன் அவன்தான் திருமண நாராயணன் படைத்தான் நாராயணாது பிரம்மாஜாய் நாராயணாத்து அவனிடத்தில் இருந்துதான் சகல தேவதும் பிறக்கிறார் எங்கிருந்து இந்த பூவில் இருந்துதான் பிறப்பர்கள் அழகு குறையில இதுக்காக எழில் உந்தியா தெரியுமா நான் உந்தினர் உலகத்து ஸ்திரீகளுக்கெல்லாம் பெற பிரசவமாக ஆக எழில் குறையும் ஆனா இங்க என்னடி தெரியுமா அவன் பெற பெற எழில் கூடுறதுன்னா என்ன ஆச்சரியம் நான் முகனை படைத்தான் அது அயனை படைத்ததோர் எழில் உந்தி படைத்துன்னுட்டு ஏன் எழில் சொன்னார்னா எில் குறையும் உலகத்திலே இங்க எழில் இன்னும் விஞ்சி போகிறது பகவானிடத்தே எத்தனை சிட்டி பண்ணிட்டமே இன்னும் கட்டளம் காளையாக செவசாதிக்கிறான் அந்த உந்தி தாமரைக்கு நான் அடிமைப்பட்டோம் முன்னாள் பாசரத்தில் தெரிவித்தார் முதல் மூணு பாசரங்களும் பிரணவார்த்தம் எப்படி வச்சிருக்கார் ஆமலன் பாசரத்தோடு ஆரம்பம் ஆள் ஆரம்பிக்கிறது அவனுக்குமாக்கத்தில்வார் முதல் மூணு பாசரங்களை அமலனு மந்தியை பாடினார் விடல திருவாய்மொழியின் அம்மாழ்வார் பாடலையா உவந்த முதல் ஆரம்பிச்சது உயர்வர உயர் நலம் உடையவன் அயர்வரமலர்கள் அதிபதி மயர்வரமதியான மருளினன் அவர் எப்படி வச்சார் உ மா அவர் முதல் மூணு வரிக்குள்ளேயே உக்கார மகார அகாரங்களை முடிச்சுட்டார் திருப்பார் முதல் மூணு பாசரங்களுக்குள்ளே அகார உக்கார மகாரங்கள் வைத்தால் எங்கு போனாலும் திருமந்திரம் தான் எங்கு போனாலும் துவயம் தான் எங்கு போனாலும் சரமஸ்லோகம் தான் அப்படித்தான் இருக்கும் நமக்கு தெரியலேன்னு அர்த்தம் நாம தேடினா அர்த்தம் புரியும் வச்சிருக்கா அந்தாதி பாசரமா இருந்தா முடியிற பாட்டு அடுத்த பாட்டோட ஆரம்பமா போயிடும் ஞாபகம் வச்சுடலாம் கட்டுன்ன பணி பெறுவான் சுலபமா ஞாபகம் அந்தாதினா பாட்டு முதல் ஞாபகம் இருக்காது அதுக்கான அடிவரவு அடிவரவு எல்லா பாட்டோட முதல் செல்லும் எடுத்து கோத்துருவா இந்த திருவண்ணாது சொன்னா அமலன் உவந்த மந்தி சதுரம் பாரம் துண்டம் கைவரி ஆலம் கொண்டல் கண்ணி இந்த பத்து பாசலத்துக்கு அடிவரவு உடனே அவங்க சொல்லிடுறோம் இந்த பாசலத்து இங்க சொன்ன என்ன பண்ணார் அடிவரவே ஒரு பாட்டா இருக்கும் போல் இருக்கேன்னு அடிவர பாட்டா இருக்கும் பாட்டு தான் பாட்டா இருக்கும் அடிவரவை சேக்கலமான சேக்கலாம் திருப்பா பாத்தமே மார்கழி வையத்து ஓங்கி மூணு பாஷம் இருக்கா முதல் மூணு பாசனம் மார்கழி வைய தோங்கி இன்னைக்கு இதை எடுத்துங்க ஆமாலான் உவந்த மந்தி எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குன்னு மார்கழி வைய தோங்கினா இந்த வையத்துல எல்லா உற்சவமும் நடக்கிறது மார்கழி மாசத்துல தான் வையத்திலே மார்கழி ரொம்ப ஓங்கிப்படுத்தும் மார்கழி வையத்து ஓங்கியே அத்தனை சங்கீத கச்சேரியும் மார்கழி மாசத்துல தான் எல்லா திருப்பா உபன்யாசமும் மார்கழி மாசத்துல தான் மாசானா மார்கசீரோகம் மார்கழி மாசம் தான் மார்கழி ஓங்கிப்படுத்தி அமலன் ராமனு ஒன்னு தப்பி அடிவரவுக்கு எல்லாம் கூட அர்த்தம் சொல்றா போலே அழ்வார்கள் பாடி உள்ளார்கள் நாலாவது சதரமா கிரவன் மேல வைக்கோ திருவயிற்று உதரபந்தம் என் உள்ள சொல்லின் உலாகின் உதரபந்தம் பட்டம் இந்த இடத்துல கட்டின் உதரபந்தம் உதரபந்தம் உதரம் உதரம் எங்க இருக்கும் மார்புக்கு கீழே இடுப்புக்கு மேலே இடுப்புக்கு மேல இந்த இடத்துக்கு தான் உதரபந்தம் அழகான ஒரு ஆபரணத்தை சாத்தியிருக்கான் வயர் இல்ல வயத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல இருக்கிற இடத்துக்கு தான் பந்தமான அந்த ஆபரணத்தை சாத்துவா அத சாத்தியிருக்கான் பகவான் திருவயிர் சுதரபந்தம் எவ்வளவு தூரம் என்ன கொள்ள கொடுறது தெரியுமா என்ன நாலாக பாசரத்துல சொன்னார் இதுல சொன்னது நமஹா நமஹாங்கிற ஓம் நமோ நாராயணா நடு சப்த நடுவுல நமஹா வச்சுட்டார் ஏன் இங்க நமசப்து சொன்னார்னா கொஞ்சம் பாட்ட பாருங்க இங்க மூணு போடுது அந்த பக்கம் ஆறு போடுத்து இது நடுவா இருக்கிறபடியால நம்ம ஆனு சதுரமா சொல்லிவிட்டா நம சப்தார்த்தம் இவ்விடத்திலே இது எதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறாரு ஆழ்வார்னா யோ இங்கே கண்ணன் கட்டுப்பட்டான் நம்பெருமாளுக்கு ஒரு தடவை திருமண ஆழ்ந்ததுதான் அபிஷேகம் அந்த சமயத்துல நஞ்சி இருக்கிற மகாவித்வான் இந்த திரைய திறந்து தரந்து பாத்து நம்பெருமாளுக்கு திருப்பரியட்டம் மாத்துறதே ஒரு அழகு அவ எப்படி மாத்துவா கைலி தான் பெருமாள் கைலி தான் சாத்திக்கிறதுக்கு வழக்கம் சாப்பிட்டு கைலி கருப்பு கட்டம் போட்டு சுருட்டி பக்கத்தில் உள்ள இருக்கிற ஈர அப்படியே ஒரு இழுத்தா கழிந்துரும் இந்த மேல இருக்கிறத ஒரு முடிச்சு என்னமோ போடுவா அப்படியே நாள் முழுக்க வேணும் அதை ஒரு சுருக்கம் எடுத்துட்டாள் கையோட வந்துடும் கைலி இப்படிதான் இருக்கே மாத்துவா கைலேயே எப்படி மாற்றினாள் ஒரு அவயத்தை முடியாது நடக்கணும் பெருமாள் தானி கச்சை எட்டி நஞ்சியா தர போட்டு தப்பு பேர் வழக்கம் நாலு மணி நாளி சேவை இவன் கிட்டக்கே போமாட்டான் எங்கேயோ உக்காந்து தூங்கி போடுவான் இந்த திரைய போட்டவன் சாமி சேவைக்கு போயிட்டு வரமா கொஞ்சம் அஞ்சு மணி கொடுக்குறீரா சேவ் ஏன் சாமி தான் நாலு மணி நேரம் திறந்து வச்சிருந்தேனா நம்ம வழக்கம் ஒரு போட்டாச்சுன்னா இப்ப வழி எல்லா வழியில போயிட்டு வழக்கமே தவிர நேர் வழியில போய் இவனுக்கு பழக்கமே கிடையாது நன்னா ஜலம் வச்சிருப்பா இடம் தொடக்கிறதுக்கு வச்சிருப்பா என்னதான் இருந்தாலும் பிரசாதத்தை வாங்கி அந்த திரையரையும் தூண்லையும் தொடக்கிறாப்பு இல்லையா அது என்ன ஆனந்தமா இருக்க வாங்கிட்டு தொடச்சோம்னா இந்த வழி வழி திற போட்டு வச்சிருந்தாலும் உள்ள திறந்து பார்ப்போம் இது நாம பண்ணலாம் நஞ்சியர் பண்ணலாமா ஏகாந்தமா இருக்கிறான் சுகமான் ஏன்னு கேட்டாலாம் சிஷாட் நஞ்சிய சாதித்தார் பகவான் யசோத கையால கட்டுப்பட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தழும்பு நம்பருமாள் இடுப்புல இருக்கான்னு தேடுறேன் கிடைச்சிருத்த என்ன ஆனந்தம் தெரியுமா ஓ இவனே கண்ணனாக நமக்காக அவத்தரித்தான் இந்த கட்டுப்பட்டதுன்னு என்ன அர்த்தம் அடியார்கள் கையால கட்டும் படுவன் கண்ணன் அர்த்தம் அதுக்கு சாட்சி எங்க இருக்கு இந்த தழும்புல தானே இருக்கு சாட்சி இந்த கட்டினது இந்த இடுப்புல தாம்பு கயிற அறுத்ததான் கண்ணன் இந்த தாம்பு கயர் கட்டின அந்த சாட்சியை பார்த்துட்டு என்ன போறோம் என்ன நம்பருமால் இடத்துல தேடுவாராம் அந்த திருவயிர் துதரவங்கம் வைத்தான் உள்ளது கோவாத செய்த திரு ஆர்போரா கோயில் கட்டணம் அந்த அந்த புறத்துக்கு போசிரம்பாடு ஆரம்பித்தார் வந்துட்டார் என் அழகு என்ன அழகு இந்த திருமார்பு அவ பிறந்திருக்கா திருப்பார் கடலில் தாமரையிலே அது இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன்னு அகலகல்லேன் இறையும் மங்க உரமார்பன் ஊர்ல கட்டினா போயிட்டு பேர் கொடுக்கலாம் லக்ஷ்மி லலித கிருஹம் இது பட்டர் பெருமாளுடைய திருமார்புக்கு கொடுத்த பேர் அந்த புறம் சந்தனம் இருக்கணுமே புஷ்பம் இருக்கணுமே வடக்கு இருக்கணுமே கோலம் போட்டு எல்லாம் இருக்கு மலையத்தை சாத்தின் இருக்கான் அதான் சாந்து மாலத்தீ தாமதல் இருக்கான் அதாவது மேற்கட்டி மணிமணியா தன தரமா சாத்திட்டு இருக்கானே மேற்கட்டி வித்தானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் விளக்கே தீவிச்சிருக்காள இருக்கே இந்த கௌஸ்துபம்னு மணி சாத்திட்டு இருக்கானு நீலநாயகம்னு பேரதுக்கு நம்புற மாலை அஞ்சு கல்லு நீல கல்லோடே அந்த கல்லுக்கு நிகரான கல் எங்கும் கிடையாது ஒரு நாப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அது காணா போடுச்சு போன உடனே அங்கே தெளி போன எங்கியோ பம்பாய் பக்கத்துல ஒருத்த இடத்துல விக்கிரத்து காவசம் போயிட்டான் அவன் பார்த்தா அந்த பெரிய வியாபாரி அவனை உட்காந்து வச்சு கூப்பிட்டு அதிகாரிகளே இந்த கல் உலகத்துல எங்கேயுமே எனக்கு தெரியும் இது தோன்றின கல் கிடையாது எங்க எடுத்து நோந்துட்டான் கூட வாங்கிட்டு போங்கோ திரும்புற ரத்தன கல்ல நாம பிரிச்சுட்டு போகலாம் அவன் திருமார்பு ரத்தனத்தை பிரிக்க ஆறால முடியாது தேசிகன் சாதித்தார் புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிறகு மறுவாக மான் தண்டாக இந்த புருஷர்களுக்கெல்லாம் பிரதிநிதியாகத்தான் மணிவரம் அதுதான் ஒரு கொம்புக்காக கொம்புகளை அந்த காலமாடுகள் இப்படி அப்படியும் எங்க கண்ணனுக்கு சண்டை போடுறது எவ்ளோ சாமர்த்தியம் தெரியுமா இந்த கொம்புல எவ்வளோ குதிச்சான் தெரியுமா நாளைக்கு பெரிய பிராட்டியார் இருக்கு போட இடம் இதுக்கு கோலம் போட்டா நான் இன்னொருத்தர பேர் கோலம் போட கூப்பிட முடியாது எப்படி சண்டை போட்டா அது கோலம் போடுறாப்புல கிழிக்குமோ அப்படி சண்டை போட்டு கண்ணன் அந்த கிழிச்சது திருமார்பல் இருக்கான் கோலம் கோலம் போட்டியினுடைய என்னை மாட்கொண்டது ஐந்தாவது பாசரத்தை தெரிவித்தார் அறாவது துண்டவன் வரையன் துயர் தீர்த்தவன் அஞ்சறையண்டு அரங்கரகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்ட திருமாலிடம் எழுமால் வரை முற்றுமுண்ட கண்டம் கண்டி கண்டம் இருக்கே திருமார்கு உலகத்தை எல்லாம் விழுங்கினான் வடமரத்தின் நிலமே பள்ளி கூடினான் திருவடியே திருமங்க பாடினர் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்று அடக்கினான் இந்த வயிற்றுக்குள்ள எல்லாம் உள்ள கழித்து வழியா அத்தனை உள்ள போடுவான் அதுதான் பாடினார் நிழ்வரை போல் மெய்யனார் தமிழ் நீள் புடி எம் அய்யனார் அணி அரங்கனார் அரவணை என்னை சிந்தை கவர்ந்தது கண்டத்துக்கு மேல வாய்க்கு போய் சேர்ந்தார் அது பிடிச்சு அழுவியோ கண்டத்தை பாடி வாயும்னா செய்ய வாய் சகப்பா இருக்கான் இந்த சகப்பு என்ன பிடிச்சது தெரியுமா வெளியில திருமுக மண்டலம் எல்லாம் கருப்பு கண்ணு நடுவுல மை தீட்டினா போல கருப்பு அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற வெளுப்பு அதுல இருக்கிற சகப்பு அந்த சகப்போட சேர்ந்த அப்புறம் கோவைப்பழம் போல சிவந்த பகவானுடைய அதரம்ங்கிற செவ்வாய் கொஞ்சம் தண்ணு மூடினு நீ யோசிச்சு பாக்கணும் எங்க கருப்பு இருக்கு எங்க வெளுப்பு இருக்கு எங்க சகப்பு இருக்கு வச்சுன்னு பார்த்தோம்னா தெரிய எவ்வளவளா கோத்து இருக்கான் பகவான் இந்த ஊரோர் வரணத்தையும் ஆக அழுவார்த்தான் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என் சிந்தை அதுக்கு நான் கோத்து போனேன்னர் அடுத்த வா சாதித்தார் பரியனாகி வந்த அரங்க தீண்ட அரங்கத்தமலன் அவரற்கறி அரங்க அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடவரந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன இந்த கண்ண சேவித்த எல்லாத்தையும் தாண்டி வந்துள்ள போல் இந்த கண்ணை தாண்டி போக நம்மால முடியவே முடியாது அமிர்தன் அந்த கிருபா ஜரி ஓடுறதே இந்த ஓடி வருகிற ஆத்துக்கு நடுவுல என்னால ஒண்ணு பண்ண முடியாது அழுவார் என்ன பண்ணாரா இந்த ஓரோரு அவயவமா சேவிச்சின்னு வராரா இப்ப கடைசியா கண்ணு வரைக்கும் வந்துட்டார் இந்த கண்ணு என்ன பண்ணிட்டான் இது என்ன ரெண்டே ரெண்டு கண்ணு போருமா ரங்கநாதனுக்குன்னு என்ன பரவா சேவனுக்கு ரெண்டு கண்ணு அவருக்கு இருக்கிற காரூண்ணியத்துக்கு அது போரும் வியூகவாசேனுக்கு காருண்யம் நிறைய இருக்கா இருபது கண்ணு வேணும் ராமகிருஷ்ணா ஜவதாரங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கா ஒரு இருநூறு கண்ணு வேணும் நான் அர்ச்ச எவ்வளவு காரணம் எனக்கு இருக்கணும் இவன் பண்ற அத்தனை தப்பி நான் தானே பொறுத்துக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் கண்ணாலும் வேணும் என கண்ணுதான் காருண்ணத்தை காட்டும் காரூயம் அதிகமாக அதிகமாக கண்ணு நிறைய இருக்கணுமா என்ன பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு தூரம் நீண்ட இந்த இடம் போராது இந்த நாடு முழுக்க திருமேனி முழுக்க கண்ணாத்தான் இருக்கணும் அனந்த சௌரந்தருக்கு மத்தியம் பரம அவையவே எல்லாத்தையும் கண்ணாகவே மாற்றணும்னு நாடு பிடிக்க ஆரம்பிச்சுதான் அது முதல் நாடு எது பக்கத்துல காது இருந்துதா காது வரைக்கும் நீண்டது அடுத்த நாடு திருவாழி திருச்சி அங்கிருந்துதா திருவாழி திருச்சி வங்கி வரைக்கும் நீண்டது அடுத்தது இடுப்பு இருந்துதா அது வரைக்கும் நீண்டது திருமேனி முழுக்க கண்ணாவே மாத்திடுமா அவ்வளவு நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேசமை செய்தன நீள நீள என்ன காரணம் எனக்கு நாடு பிடிச்சு திருமேனி முழுக்க கண்ணை ஆக்கிடுவேன் அப்படிங்கறதுக்காக கண்கள் தானே நீண்டன எவ்வளவு தூரம் உறையூர் வரைக்கும் நீண்டதுன்னு வச்சுக்கோ இந்த உரையூர் அளவுக்கு போனார் தானு நடக்கிறாரா மனைவிக்கு பொன்னாச்சியார் அவளை பார்த்துட்டே பின்னாடி போறார் எவருமானார் எழுநூறு சன்னியாசிகளோட வந்துட்டார் ரங்கத்து வீதியிலே இது என்ன லஜ கிடையாதுன்னு இருக்கான் மனைவிக்கு போய் வட்டவழிச்சான் வீட்டுக்குள்ள வாசல்ல இந்த மாதிரி பண்றான் தாசரே ஏன் எப்படி பண்றீங்கன்னு கேட்டார் என் மனைவியினுடைய கண்ணகு அபாரம் அதுக்கு நான் தோத்தவன் அடிமை அதனால அது சூரிய கரணம் பட்டு கன்னிப்படப்படாது எனக்கு என்ன லஜம் இருக்கு நான் இப்படிதான் என்ன சொல்லணும் நயனன் சிந்தந்தி சத்ரா நயனந்த பாபகா நசைனன் கிளேதையன் சரீரத்துக்கா இப்படி அழகால் பட்டாய் இன்னைக்கு இருக்காள் நாளைக்கு இருக்காது நேத்துக்கு இருந்தாலும் இருக்காது மரம் சுவர் முதலெடுத்து மறுமைக்கே விரும்புகூண்டு புறம் சுவர் ஓட்டமான இந்த சொல்ல ஆரம்பிச்சுட்டு என்ன இருக்கு தெரியுமா சுவாமி உங்க கீதையை உண்மோட வச்சுக்கோ அழகா நான் ஆராய்ச்சிச்சுக்கிறேன் சொல்லிட்டு உன் கலைமை பருப்பன் சொல்லவேல ராமானுஜர் சமாதானம் காட்டினார் இதைவிட ஒசந்த கண்ணடாக காட்டினா பாக்கறீரா இதைவிட வசந்த கண்ணடகு இருக்கானா நேர ரங்கநாதன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வைத்து யாருக்கெல்லாம் காட்ட கண்ணடகிருப்பான அழகாக காட்டினரே அதை போல பிள்ளவரங்காவல்லி தாசருக்கு காட்டும் புடவரந்து செவ்வரியோடு மீண்டவ பெரியவாய கண்களை காட்ட தத்தை ஆத்மா விவனுத்தே தனும் சுவாம் என்ன தாசர் அத்தனையும் திறந்து ரங்கநாதனுக்கு ஆட்பட்டார் சரித்திரம் அந்த கண்ணடகுக்கு பாடினார் பரியனாகி வந்த அவனுடல் கேண்ட அமரர்கரி ஆதிப்பிரான் முகத்து கருவாய்ந்து நீண்ட பெரியவாய கண்கள் அவயமா முடிக்கவே முடியாது என்ன பண்ணலாம் ஒரு படகளை தெரியுமா முழுமையானு குறையிறது காது குறையிறது ரெண்டு கட்டவும் இல்லை எப்படி பார்த்தாலும் அழகுதான் தனித்தனியா பார்த்தாலும் அழகு முழுவதுமாக பார்த்தால் அழகு அந்த தாய்ந்த பாசுரத்தை தெரிவித்தார் ஆலமாம் நிலமேலு பாரதனாய் ஞானமேடு உண்டான் அரங்கத் தரவினையான் கோலமாம் அணியாரமும் முத்து தாமும் முடிவெதுள்ளதோர் எழில் நீல ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே இந்த திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் நான் எதை சொல்ல போறேன் அழகு அழகு பிள்ள பெருமாள் பாடினார் இது பிடிச்சி இழுத்ததே கரபுரண்டோடிலும் காவிரி யாரே ஆற்றிட கிடப்பதோர் ஐந்தலை அறவே அஞ்சனமலையே அம்மரபூத்ததோர் அரவிந்த அரவிந்தல அதிர் ஐந்தளை அறவே அஞ்சு நடுவில் இருந்தது அது கருப்பு போட்டுநாதன் அந்த ரங்கநாதன் ஒரு தாமரை பூ காடம் இந்த தாமரை ஒன்னொன்னு ஒரு ஒரு அவயவும் ஒரு ஒரு தாமரை இந்த திருவடி ஒரு தாமரை இந்த திருவடி ஒரு தாமரை கை ஒரு தாமரை கை ஒரு தாமரை தோல் ஒரு தாமரை மார்பு ஒரு தாமரை இத்தனை தாமரைக்கும் தனித்தனி ஏத்தம் ஒரு திருவடிக்கேத்தன் திருவிக்ரமாரம் இன்னொரு திருவடி கீழ்வுளாக தளர்ந்தது ஒரு கைக்கேத்தான் அபயம்ங்கிறது இன்னொரு கைக்கேத்தான் வில்ல பிடிக்கிறது திருமார்புக்கேத்தம் பிராட்டி இருக்கு சொல்றது நாபிங்கிற தாமரைக்கேத்தான் பிரம்மாவைய படைக்கிறது வாய்க்கேத்தான் சர்வதன்மான் பரித்தேஜா சொல்லித்து கண்ணுக்கேத்தான் இப்பேற்பட்ட நீபோ இந்த ஒண்ணும் இல்லாத என்ன கட்டாட்சிக்கணும்னா என்ன பெருமே என்ன பெருமை ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே அவயவங்களை பாடினார் நீல மேனிய பாடினார் கடைசியாக ஒரே பாசரத்தாலே ஆலமா மரத்தின் ஒரு பாலகனாய் ஞாபமேடு கோலமா மணியாரமும் முத்து தாபமும் கடைசி பாட்டு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ண என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோ நடியரங்கன் என் அமுது அமுதனை கண்டகன்கள் மற்றொன்னை காணாவே கண்ணன் ரங்கநாதன்தான் அவனிடத்துல எப்படி வண்ணவாசனை வீசுமோ ரங்கநாதன் இனி அமுதனான ரங்கநாதனை கண்ட கண்கள் காண்பனமும் உரைப்பனமும் கண்டுரைத்த கடிகாதல் பான் பெருமாள் பரவுகின்ற பாடல் பத்தும் பழமரையின் பொருள் வேதாந்த தேசியன் அவதாரிகையிலே ஒவ்வொரு தெரிவித்தார் திருப்பான்வார் எதை சொன்னாரோ அதுதான் வேதாந்த விழுப்பொருள் அவர் தானே சொல்லுட்டார் அதே போலத்தான் அவரும் எல்லது சொல்லும் அந்த திருமையை அனுபவிச்சுன்னா வேதாந்தத்தினுடைய அர்த்தம் தான் எதுக்கு அங்கே இருட்டலாமோ போய் தவிக்கணும் ஆக திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக பாசுரம் பாடினால் கிட்டக்க போனார் என் அமுதனை கண்டகன்கள் திருவடியை தோட்டார் அங்கேயே அந்தமானார் ரங்கநாதனை பத்தி என்ன சொல்லுவார்கள் போய் ரங்கநாதனை சேமித்தோம்னா திரும்பி வந்தா கொஞ்சம் வைஷ்ணவத் குறைச்சல் தான் அங்கேயே இருந்துட்டான் வைஷ்ணவத் எங்கு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் திருப்பான் ஆழ்வார் சாட்சி தொண்டடிப்புடி ஆழ்வார் சாட்சி ஹனுமான் சாட்சி எத்தனையோ மகனீயர்கள் எல்லாம் ரங்கநாதனுடைய திருவடியை விட்டு அசைஞ்சது கிடையாது கண்ட கண்கள்னு சொல்லிட்டு பாட்டுல எதை பார்க்கல யோசிக்கணும் பலஸ்ருதி கிடையாது நான் பாடினது ஆறுனு பாட்டுல கிடையாது அமுதனை கண்டகன்கள் மத்தொன்னினை காணா அம்மாழ்வார் குருஹூர் சரஹோபன் குருகூர் சகஹோமன் கலியன் கலியு சொல்லி பாட்ட ஒண்ணுமே யார் பாடினேன்னு யாருக்காக பாடினா என் நமுதினை கண்டகன்கள் மத்தொன் நினை காணார் இப்படி காட்டின திருப்பானாழ்வார் அவனால பாடப்பட்ட திவ்ய தம்பதிகளான ஸ்ரீ ரங்கநாதன் என்ன அவர்கள் திருவடிகள் வாழி வாழி வாழி அவர்களை பாடி காட்டின அமலநா வேதாந்த கிரந்தம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் இது இத்தனை நமக்கு உரைத்த திருப்பானாழ்வார் பிரிவாச்சான்பிள்ளை அழிமணவாளர் திருமாள் நாயனார் முனிவாகனம் போகம் சாதித்தருளிலான வேதாந்த ஆசிரியர் எல்லோருடைய திருவடிகளும் வாழி வாழி வாழி என்று சொல்லி இன்றைய வார்த்தையை முடிவர செய்கிறேன்